வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம் சூரபன்மன் வதை படலம் ஏழாம் நாள் முதல் பத்தாம் நாள் வரை சூரபத்மன் வதை நிகழ்ச்சியாகும் கொற்றவேல் படை பறித்திடும் ஆயிர கோடி ஒத்தர்த்தங்களை நோக்கியே சூரனாம் உறவோன் மற்ற எந்நாற்றியாம் அண்டங்கள் எங்கனும் வைகிச் சுற்று தானையைத் தம்மினோ கடிது எனச் சொன்னான் சொன்ன காலையின் நன்றியன வணங்கியே தூதர் பன்னரும் கதிகொண்டனர் விண்டனர் படர்ந்து பொன்னின் மேதகும் அண்டங்கள் இதை தொரும் மன்னர் மன்னவன் தன் பணிமுறையினை வகுத்தார் வகுத்த காலையில் ஆண்டுரை அவுண மன்னவர்கள் தொகுத்தனாற்பெரும் தானேயம் கடலொடும் துவன்றி மிகுத்த அண்டத்தின் புடைத்தொரும் புடைத்தொரும் மேனாள் பகுத்து வைத்திடும் வாயிலின் நெறிகளால் படர்ந்தார் முந்தைய அண்டத்தின் நெரிதனில் முழங்கு சேனை வந்து வந்து இவன் செறிவன விதியொடுமாறாய் சுந்தரம் கெழுமாயன் இவ்வுலகு உயிர் துய்ப்ப என் வழியங்கு அவை தோன்றுமாறு ஒப்ப பூதம் யாவையும் உயிர்களும் புவனம் உள்ளனவும் வேதம் நீங்கிய சுருதியாகமங்களும் பிறவும் ஆதிகாலத்தின் அநாதியாம் எம்பிரானளப்பில் பாத பங்கையத் துதிப்பவும் போன்ற நகரின் இணையத்தன்மையால் அண்டத்தின் நெறிதனில் ஏகும் பனை கருங்கழல் அவுணர்த்தம் படைவன் வரலும் கனலிதன் சுடர் மறைந்தன நடுங்கினன் கனலும் அணிலன் தானும் மெய்வியர்த்தனன் நெருக்கும் உற்று அயர்வ ஆத்த ஓசையால் அகிலமும் துளங்கிய உணர் காத்த மெய்வொழி கதுவலாலிருண்டன ககனம் தூத்த பூழியாலாழிகள் வறந்தன துணைத்தாள் பேத்து வைத்திடு தன்மையாலண்டமும் பிளந்த கூடும் இப்பெரும் தானையை நோக்கி மெய்க்கொலை உற்று தற்குமின்றி நின்றிறங்கினர் வும்ப வீடினான் என வாசவன் மருண்ட நன் விதியும் நீடுமாயனும் முடிவது என்னோ என நினைந்தார் பூதலந்தனிலம்பர நெறிதனில் புடை சூழ் மாதிரங்களில் அளக்கரில் வரைகளில் வழியில் பாதலங்களில் பிறவினில் அவுணர்த்தம் தம்படைகள் ஏதும் வெள்ளிடையின்றி ஏ சென்றன ஈண்டி மலரையன் பதம் மால்பதம் முனிவர்கள் வைகும் உலகம் வாசவன் தொன்னகரேனையோர் உரையுள் அலறியா அதியர் செல்கதிப்பிலங்களில் அணிகம் பலவும் நின்றன செல்லிடம் பெறாத பான்மையினால் மாறிலாதன தொல்லையண்டங்களின் வந்த வீரிலாததோ தூசிகள் படர்ந்திடும் எல்லை நூறு கோடி யோசனைகள் என்றறிஞர்கள் நுவன்றார் வேறு பின்வரும் தானையின் பெருமையார் விதிப்பார் குறுமையாமுயிர் வாழ்க்கையேற்கொண்ட தொல்வளம் போல் சிறுமையோ இது விரித்திட உணர்கோன் சேனை அறிஞர் கூறிய பெருந்தொகை தன்னினும் அடங்கா பிரிது மற்ற இதற்கு உவமையும் ஒன்று இலை அஞ்சு பட்டிட பூதங்கள் பல்லுருவமைந்து நெஞ்சு பட்டிடும் உயிர்கொடு நேரு மேல் நிகரும் அஞ்சு பட்டிடு பொறுப்பெலான் சூறை முன்மயங்கும் பஞ்சு பட்டிட நடந்திடு தூசி முற்படையே அந்தம் இன்றியே அகன் புவி கொண்ட அண்டத்தில் வந்திடும் திரள் படைகளின் பெருமையார் வகுப்பார் முந்து தூசிகள் மகேந்திர பெருநகர் மூடி இந்த அண்டத்தின் இடமெல்லாம் நிறைந்தன இமைப்பில் ஆன காலையில் ஒற்றற் போய்ச் அடைந்து பானல் மெல்லடி கை தொழுதையனி படைத்த சேனை வந்தயல் நின்றன தூசி முச்சென்று வானுலாவு பேரண்டத்தை நெருக்கின மன்னோ என்னும் எல்லையில் நன்றி என அவுணர்கோன் எழுந்து தன்னது ஆகிய உரையுள் போய்த் தடம் புனலாடி துண்ணும் ஐவகை உணவுடன் அறுசுவைத் தொடர்ந்த அன்னம் உண்டனன் நஞ்சு கொல் மருந்து கொள் அதுவே நீரணிந்தனன் நெற்றிமை நிறைவிரை களவச்சேரு அணிந்தனன் பூந்தொடை பங்கியில் செறித்தான் மாறியில் பொன் சுடற்கலையுடன் அணிகலன் மாற்றி வேறு வேறு நன்கு இனியன புனைந்த நன் விரைவில் ஈசன் மாப்படை ஏனையோர் பெரும்படை யாவும் மாசில் ஆயிரக்கோடி தேர் செலுத்தியே அவையும் கேசரித்திரல் யானமும் கேடில் பொத்தேறும் பாசனத்திரல் அவுணர் கொண்டே குவான் பணித்தான் ஆங்கு அவ்வெல்லையில் சூரப்பன்மாயனும் அவுணன் பாங்கர் வந்திடு வலவர்த்தம் தொகையினைப்பாரா ஓங்குமோ தடம் தேரினைக் கொணர்தீர் என உரைப்ப பூங்கழல் துணை வணங்கியே நன்றெனப் போனார் வாட்டுக்கேசரி எழுபதினாயிரம் பயமாக்கூட்டம் அங்கனோர் எழுபதினாயிரம் கூலி ியது எதினாயிரம் ஏற்பூட்டி நன்குறப் பண்ணினார் ஆங்குறு பொலந்தே மண்டலத்தினும் ஆன்ற இடத்தது மருங்கில் தெண்டிரைக் கடலாமென ஆர்ப்பது செறிந்த அண்டமாயிர கோடியும் தன்னிடத்தாற்றிக் கொண்டு நின்றிடும் வலியது மடங்கலங் கொடித்தேர் முடியும் எல்லையில் எழுதரும் மறுத்தினும் முந்தி கடிது செல்வது சென்றிடு பிசையினால் ககுபத்தடன் நெடுங்கிரி அலமரத்தபனரும் குளிர வடவை அங்கிகள் விழுந்திடப் புரிவதம் மகாந்தேர் ஏழு நேமியும் இடைப்படு தீபமும் யாவும் சூழுகின்ற பேரடுக்கலும் ஒன்றிய தொடர்பின் கேழில் பன்மணி ஓவியப்பத்திகள் கிழுவும் ஆடி தாங்கிய அண்டமுத்து இளங்கியது அகந்தேர் தொழுதகும் திரள உணர்கோன் வேள்வியில் துஞ்சி எழுவது ஆகிய எல்லையில் தோன்றியது எதிர்ந்தார் குழு விரிந்திடத் துறப்பது நான் முகக்குறி நாளினும் அழிந்திடாதிருப்பதல் தேர் கண்ணகன் படை அளப்பில பறித்தது காமர் விண்ணவர்குல வலியலாம் கொண்டதுமேனாள் அண்ணல் நல்கியை இந்திராலமும் அனையது எண்ணின் மேல்படும் யானர் பெற்றுடைய அவ்விரதம் அனையது ஆகிய தேரினை வலவர் கொண்டணைந்து தினகரன் தன்னை வெகுண்டவன் தாதை முன் செலுத்த துணையம் மற்றதில் இவர் தனன் இவர்தலும் தொழுது புனைதி வாகை என்று அவனர்கள் பூமழை பொழிந்தார் பொழிந்த காலையில் வலவர்கள் அங்கு அதில் புக்கு கழிந்த சீர்த்தியானானையால் தேரினைக் கடவ தழிந்து அழீம் என பள்ளியம் இயம்பிர சகங்கள் அழிந்த நாள் எழுகடல் என அவுணர்களா அங்கியன்ன பொன்படியகம் கோடிகம் திங்கள் வெண்குடை கவறி கொண்டொழிகினர் சிலதர் துங்கம் மிக்கவன் சீர்த்தியுமானையும் தொடர்ந்து மங்களம் திகழூருக்கொடு சூழ்ந்திடும் வகை அண்ணல் மேபர் கோகர் எல்லையுள்ளடைடைடைடைடைடைடைடைடைடைந்த எண்ணில் மாப்பெரும் சிகரியின் வாயில்கள்ந்தே கண்ணகன் எல் ஆயிரம் கோடியும் கடந்து வண்ண மாமணிக்கோபுர முதல் கடை வந்தான் தானவர் அவர் கோமகன் தடம் பொந்தேரு மாநகர் முதல் கடை வாயில் போதலுமானது நோக்கியே அங்கன் சூழ்த்தரு சேனைகளார்த்தன உடுக்கல் சிந்தவே டு பறவையின் நீல வெவ்விடம் ஒலித்து எழுந்தாலென உலப்பில் தானேகள் கலித்தன படர்ந்தன கண்ணகன் புவி சலித்தது கொடியரைத் தரிக்க உணாமையால் நேரியம் பரியது ஓர் நிசாளம் சல்லிகை பேரியம் பனைவயிர் பிரங்கு தண்ணுமை தூரியம் காகலம் துடிமுதல் படு சீரியம் பலவுடன் எம்பி சென்ற வே சேயின குஞ்சிகள் செறிந்த தானவர் பாயின தானையில் படர்ந்த பூழிகள் வாகின பறவை மேல் வடவைத் தீவிராய் போயின நாள் எழுப்புகையைப் போன்றவே வானினும் மண்ணினும் மாதிரத்தினும் தானிறை கடலினும் தனப்பின் ராகியே மேனிரை போழிகள் மிடைய எங்கனும் சோனை கொள் பின்பனித் தூவல் போன்றவே சூரன் யத்து எழுத்தூளி அன்னகர் ஆரகில் லாவியும் யாரும் ஆடிய பூரி கொள் சுண்ணமும் பொருந்திப் போவது கார் இனம் இன்னொடு கடல் உண்டேகள் போல் திண்திரல் கரிகளில் தேரில் விண்கொடி மண்டுரு பூழி தோய்வானில் செல்வன கொண்டலின் இறுதுவில் குக்கின் மாலைகள் தன் துளி உரைப்புழி படரும் தன்மை போல் படை வகை திசையலாம் படரப்பாயிருள் அடைவது சூரரிந்து அண்டம் யாவினும் விடைத்தரு கதிர்களை விழிக்க வந்தன குடைநிறை எங்கனும் குழுமுகின்றவே வெம்பரி கரிவுமிழ்விலாழிமாமதம் இம்பரின் நகரெலாம் ஆற்றின் ஏகலால் கும்பர் மற்றல்லதை ஒருவன் தானைகள் அம்புவி சென்றிடற்கரியதானதே இவ்வகை தானைகள் இண்டிச் சென்றிட தெவ்வழியவுணர் கோன் செம்பன் தேரின்மேல் மைவரை மேருவின் வருவதாம் எனக் கவ்வையின் அமர்புரி களறியேகினான் பூசலின் எல்லையில் புரபலன் செலத்தூசியது ஆகியே தொடர்ந்த தானைகள் ஈசனது மகன் இனிது வைகிய பாசரை சூழ்ந்தனபடியும் வாணுமாய் உரற்றிய கனமழை உம்பர் சூழ்ந்தென விரட்டு சூழ்படை ஈட்டம் நோக்கியே மரத்துரு பலங்களில் வாரி கண்பர அறற்றினர் வெறுவினரமரவரும் அழுங்கினன் புரந்தரன் அகிலம் யாவையும் விழுங்குறும் இருவரும் விம்மினாருளம் புழுங்கினர் வீரர்கள் பூதர் ஏங்கினார் கொழுங்கனல் இடைப்படுவிலங்கின் கொள்கை போல் ஆவதோர் காலையில் அறியும் நான் முகத்தேவனும் ஏனைய திசையினோர்களும் மூவிறுமுகம் உடை முதல்வன் தன்னிறு பூவடி பணி திவை புகரல் மேயினார் அந்தமில்லாத அண்டம் ஆயிரத்தெட்டுத் தன்னில் வந்திடுதானையோடு தானையோடு பெரும் சூரப்பன்மன் புந்திய தேரின் மேலான் ஒரு சமர் புரிவான் போந்தான் முந்திய தூசி நந்தம் பாசரை மொய்த்தது என்றார் என்ன லும் ஒருவல் செய்தாங்கிலங்களில் தவிசென் வைகும் பன்னிரு கரத்து வள்ளல் பவனனைக் குறிப்பின் நோக்க முன்ன மது உணர்ந்து வல்லே முளவு கோல் கயிறு பற்றி பொன்னவிர் மனவேகப் பேர் புறவிமான் தேர் முன் வைத்தான் உய்த்திடுகின்ற காலத்தொய்யனையெழுந்து காமற் புத்தலர் நீபத்தாரான் புகர் மழுக் குலிசம் சூலம் சக்திவாள் பலகை நேமி தண்டெழுச் சிலைகோல் கைவேல் கைத்தலம் கொண்டான் என்னின் அவந்தவம் கணிக்கற்பாற்றோ மாறிலாருக்கண்ணாப்பண் வைகிய பரமனே போல் ஆறுமா முகத்து வள்ளல் அலங்குளைப்புற விமான் தேர் ஏறினான் வீரவாகு இலக்கரோடு எண்மராகும் பாருலாம் குருதிவேலார் பாங்கராய்ப் பரசி வந்தார் இரா இரவெள்ளமாகும் என் தொகை பூதர் யாரும் மரா மரம் பிரங்கள் ஈட்டம் வரம்பரு படைகள் பற்றி விராவினர் சூழ்ந்து சென்றார் விரிஞ்சனே முதலோர் யாரும் பராவொடு புடையின் நின்று பனிமலர் தூர்த்திடுகின்ற காலை சுருதியின் தொகைக்கும் எட்டா தீர்த்தன் மான் தேர் மேலாகி பின்புவி அண்டம் தன்னில் பேர்த்திடும் உயிர்கள் மாற்ற பின்னொரு முன்னோன் போல ஆத்திடுதானை வெள்ளத்து அவுணர்கள் மீது போனான் ஆங்கு அது காலை தன்னில்லாரிறுதந்தோழையன் பாங்குறு பூதர் யாரும் பாரொடுதி செய்யும் வானும் நீங்குதல் இன்றிச் சூழும் நேரலன் படையை நோக்கி ஏங்கினர் தொல்லை வன்மை இழந்தனர் இணைய சொற்றார் தீயென புரியும் சூரன் செய்திடு தவத்தால் பெற்ற ஆயிர இரு நான் கண்டத்து அவுணரும் போந்தாரென்றே ஏயதோ அண்டம் ஒன்றில் இருந்தனர் இவர் மற்றால் மாயிரும் திசையும் விண்ணும் வையமும் செறிந்து நின்ற வரத்தினில் பெரியர் மாய வன்மையிற் பெரியர் மொயம்பின் உரத்தினியர் வெம்போர் ஊக்கத்தில் பெரியர் எண்ணில் சிரத்தினில் பெரியர் சீற்றச் செய்தையில் பெரியும் கரத்தினில் பெரியர் யாரும் காலனில் பெரியர் அம்மா மாகத்தின் பதிந்தவானோர் வன்மையும் வளனும் வவ்விச் சோகத்தை விளைத்து வெம்போர் தொடங்கியே தொலைவு செய்தோர் மோகத்தின் வரம்பாய் நின்றோர் முழுதுயிர்க் கடலுள் வேட்கை மேகத்தின் வலிந்ததியோர் விரிஞ்ச நேற்றிடனும் வெர் கூற்றெனும் நாமத்தண்ணல் கொண்டிடும் அரசும் செங்கே நூற்றிதழ் கமலமேலான் நுனித்தனன் விதிக்குமாறு மாற்றிடும் செய்கை வல்லோர் மானில முழுதுண்டாலும் மாற்றரும் பசிநோய் மிக்கோரண்டங்கள் அலைக்கும் கையோர் வெங்கனல் சொரியும் கண்ணார் விரிகடற்புரை பேழ்வாயார் பங்கமில் கொண்டோர், பயமேற்கொண்டோர் பவத்தினுக்குறையுளானோர் செங்கதிர்மதியம் தோயும் சென்னியர் சீர்த்தீராற்றல் அங்கதவிரையும் பேராடி பெயர் துளவும் வெய்யோர் அங்கி மாமுகத்தினான் போல் அடைந்தனர் பல்லோர் யாழித் துங்க மா முகத்தினான் போல் தோன்றினர் பல்லோர் சூழி வெங்கை மாமுகத்தினான் போல் மேயினர் பல்லோர் மேலாம் சிங்கமா முகத்தினான் போல் திகழ்ந்தனர் பல்லோரன்றே மதுவொடு கையிடவன் போல் வந்தனர் பல்லோர் யாரும் துதிவுறு புகழ்சுந்தோபுந்தரில் செறிந்தோர் பல்லோர் அதிர் கழல் சலந்தரன் போல் ஆர்த்தனர் பல்லோர் அற்ற முதிர்சின மகிடன் போல மொய்த்தனர் பல்லோர் அம்மா அரண் படை பறித்தோர் பல்லோர் அப்புயத்தவிசின் மேபும் பரன் படை பறித்தோர் பல்லோர் மழுவொடு தண்டம் தாங்கும் கரண் படை பறித்தோர் பல்லோர் கால்படை பறித்தோர் பல்லோர் முரண்படை படுத்த கொண்டல் முது படை தான் உரை செய்வதல்லால் சாற்ற ஓரளவும் உண்டோவான முன்னிலனும் ஏனை மாதிரவரைப் பும் எங்கும் சேனைகளாக யாம் என் செய்வதம்மா ஓரண்டத்து அவுணர் போரால் உலைந்த யாம் ஒருங்கேயல்லாப் பேரண்டத்தோறும் தாக்கில் பிழைப்புறு பரிசும் உண்டோ காரண்ட அளக்கர் சாடிக்கணவரை எரியும் கால்கள் ஏரண்டச் சூழல் புக்காலவை பின்னும் இருக்க அற்றோ ஒருவரே எம்மையெல்லாம் உரப்பியே துறப்பர் பின்னை இருவரே சென்று தாக்கின் யார் இவன் உய்யவல்லார் துருவரே அணையதுப்பில் சூழ்வுறும் அவுனர் யாரும் பொறுவரே என் நில் நேர் போய் பூசலார் தொடங்கற்பாலார் எல்லையில் ஆற்றல் கொண்ட எம்முடைத் தலைவர் யாரும் அல்லன வீரர் தாமும் அவுணரை எதிர்க்கலாற்றார் கல்லொடு மரத்தால் யாமோ அவர் திரல் கடக்கவல்லே ஒல்லைனம் உயிரும் இன்றே ஒழிந்தன போலும் அன்றே நாள் படைய உணர்தாக்கின் நாமெலாம் விழுதும் கால்படு பூளையே போல் கதும்னையவர் வாகை பால் படுத்தலோன் நிற்கில் பழிபடும் இணையரோடும் வேல்படை ஒருவன் நன்றி வேறியார் எதிர்க்கவல்ல நீடு ஒரு திசையும் வானும் நிலனும் வெள்ளிடையது இன்றி பாடுரவளைந்து கொண்டார் பற்றலதனால் யாமும் ஓடியும் உய்யலாகா ஒல்லும் மாறு அவரைத் தாக்கி விடுதல் உறுதி என்றே விளம்பிமேல் சேரல் உற்றார் மற்றது காலை தன்னில் மா பெரும் பூத சேனை கொற்றவர் பலரும் ஏனை வீரத்தம் குழுவினோரும் வெற்றி கொள்மொயம்பந்தானும் இடைந்து சூழ்படையை நோக்கி இத்தன கொல்லோ நந்தம் வன்மை என்று எண்ணம் உற்றார் அண்டர்கள் முதல்வன்தானும் அமரரும் மகிலம் எங்கும் தண்டுதல் இன்றிச் சூழும் தான வரணிகம் எல்லாம் கண்டனர் துளங்கி அஞ்சிக் கவன்றனர் அவருள் காரி வண்டு உளாலங்கள் சென்னிவானவர்க்கு இணைய சொல்வான் ஆண்தகை முருகன் தன் இருநாள் அண்டத்து ஈண்டிய தானையெல்லாம் இருத்தன இவற்றினோடு மூன்று அமர் இயற்றி வெல்ல ஊழினாள் முடியும் என்றான் மாண்டிடுகின்றது எங்கன் அவுணர்கள் மன்னன் மன்னோ அடுத்திப்பெற்று உள்ள உணராம்பானாட்கங்குல் விடுவதும் அமரர்த்தங்கள் வெஞ்சிரே வீடு மாறும் நெடிய தொல்வெருக்கை தன்னை நீங்கிய நமது துன்பம் முடிவதும் இல்லை கொல்லோ மொழிந்தருள் முதல்வ என்றான் இந்திரன் இணையதன்மை இசைத்தலும் இலங்கை காத்த ஐந்திரு சென்னியானை அடுத்த கொண்டு நின்ற செந்திருமருமத்து அண்ணல் தேவரை அளிக்கும் தொல்லோன் புந்திகொள் கவலை நாடி இணையன புகழா நின்றான் காலமாய்க் காலமின்றி கர்மமாய்க் கர்மமின்றி கோலமாய் கோலமின்றி குணங்களாய் குணங்களின்றி ஞாலமாய் ஞாலமின்றி அநாதியாய் நங்கட்கெல்லாம் மூலமாயிருந்த வள்ளல் மூவிறுமுகம் கொண்டு உற்ற குன்று தொடராடல் செய்யும் குமரவேள் மேறு வெண்ணும் பொன்றிகள் வெற்பின் வந்து புவனங்கள் முழுதும் அங்கட் சென்றுரை உயிர்கள் முற்றும் தேவரும் தன் பார்க்காட்டி அன்றொரு வடிவம் கொண்டதயர்த்தியோ அறிந்த நீதான் பொன் உரு அமைந்த கஞ்சப்பும் கவனாகி நல்கும் என் காக்கும் ஈசன் போலிறுதி செய்யும் மின்புரு என்னை யார்க்கும் வெளிப்படையே போலுமன்னான் தன் உருமறைகளாலும் சாற்றுதற்கரியது அன்றே பாயிரும் கடலில் சூழ்ந்த பற்றலற்படையை எல்லாம் ஏயனும் முன்னம் வீட்டும் சிறுவனென்று எண்ணல் ஐய ஆயிரம் கோடி கொண்ட அண்டத்தின் உயிர்கட்கெல்லாம் நாயகன் அவன்கான் நாம் செய்ல் வினைப்பயனால் வந்தான் சூரனே முதலோர் தம்மை இமைப்பினில் தொலைக்க உன்னின் மூறலால் அடுவன் கொண்ட முனிவினால் அடுவன் வாய்மைச் சீரினால் அடுவன் நாட்டச் செய்கையால் அடுவன் என்றால் நேரிலா முதல்வன் வன்மையாவரே நிகழ் தற்பால பாரிடர் சேனையோடு படர்ந்தது இலக்கத் தொன்பான் வீரர்கள் புடையில் போற்ற மேயதும் படைகள் பற்றி சூரனை வந்த சூழ்ச்சியும் தூக்கின் மாதோ வாரணம் முதலாமேலோர்க்கு அனைத்தும் போராடலேக்கான் துயதோற் குமரனே போல் தோன்றிய முதல்வன் சூழ்ந்த வெய்யத்தான் அவரையெல்லாம் விரைந்துடன் அறுத்து நீக்கி கையில் வேலதனால் சூரனாற்றலும் கடக்கும் யாதும் ஐயுரேல் காண்டி என்றான் அறிதுயலமர்ந்த பெம்மான் மாலிவை பலவும் கூறி மகபதி உளத்தை தேற்றி ஓலமுடு அவுண வெள்ளம் வும்பரும் செறிந்த செவ்வேள் பால்வுரனின்று போரின் பரிசினைப் பார்த்தும் என்றே வேல்வுடை முதல்வன் பாங்கா விண்ணவரோடும் போ அன்ன தன்மை முகன் முறுவல் செய்தடு போர் உன்னியேதலும் வானமும் ஒன்றா துன்னுதானவப் பெருங்கடலாத்து அமர் தொடங்க முன்னமேய பாரிடர் முறிந்த காலையில் முதல்வர்கள் முரட்போர் புரிந்து சாய்ந்தனர் இலக்கரோடு என்ன நீங்கினர் இன்னது ஓர் தன்மைகளெல்லாம் தெரிந்து திண்திரல் மொயம்பினோன் சிலை கொடு சேந்தே புதன் சிலை வாங்கியே சரமழை சிதறி நேர் புகுந்திடும் அவுணர்கள் நெடுந்தலை புயங்கள் மார்பு வெங்கரம் கழலடி வரைகளாய் வீழ ஈர்பு நின்று அமரியற்றினன் சிறுவரை இகலீ மாகமேல் நிமிராயிரம் கோடி மா கடலுள் நாகமொன்று சென்று அழைத்து என்ன நன்னலர் எதிர்ப்போய் ஆகவம் புரிந்து உலப்புறா தன்மை கண்டு அழுங்கி ஏகநாயகன் தனது பால் வந்தனன் இளவல் காலையங்கு அதில் அவுணர்த்தனை ஓர் கணத்தின் சாலமோடின பூதரில் தலைவரும் சாய்ந்தார் கோலவெஞ்சிலை வீரரும் முறிந்தனர் குழவி பாலனே இவன் வரும் எனச் சூழ்ந்தனர் பலரும் தண்டு நேமியும் குலுசமும் சூலமும் தனுக்கள் உண்டு உமிழ்ந்திடும் வாளியும் உடம்பிடித்தொகையும் பிண்டி பாலமும் கணிச்சியும் பாசமும் பிறவும் அண்ட தந்திடு படைகளும் பாரிடங்களின் படையெல்லாம் நிக்கதும் பாங்கர் வீர முயம்பனும் இளைஞரும் வருந்தி மீண்டதும் காரினம் புறைய உணர்த்தம் செய்கையும் காணா மூரல் செய்தனன் எவ்வகை தேவர்க்கும் முதல் வன் நாட்டம் மூன்று உடைத்தாதை போல் சிறிது நகைத்து நீட்டம் மிக்கதுவோர் சிலையினை நெடுங்கரம் பற்றி கோட்டினான் ஒலிகொண்டிட அண்டரும் குலைந்தார் ஈட்டமிக்க பல் உயிர்களும் துளக்கம் எய்தினவே முக்கணன் உதவிய திருமுருகன் முரணுறு வரிசிலை முதிர்வொலி போய் தொக்கன செவிதொறும் நுழைதலுமே தொலைவரும் அவுணர்கள் தொகை முழுதும் இரதம் எல்லாம் வனவே நிறைப்பட பரி புரள்வனவே தரைமிசை விழுவன போசரு மறைகளின் மறைமுனி உணர்வகை அருள் புரியும் தேசிக முதல் வன்வரி சிலையில் செறிமுகில் உறைவகை சிதறுவோல் ஆசுகம் அளவில கடவினால் அடல் கிழும் மவுனர்கள் புடைவளையும் காசினியகலமும் விரிகடலும் ககனமும் இடைவன கணை எனவே கொடிகளை அடுவன அளவு இலவே குடைகளை அடுவன அளவு இலவே படைகளை அடுவன அளவு இலவே பரிகளை அடுவன அளவு இலவே கடற்கரி அடுவன அளவு இளவே கனை ஒலி இறதமுடு அவுணர்கள் தம்முடிகளை அடுவன அளவு இளவே முழுதுலகு உடையவன் விடுசரமே பரவிய தரு இனம் என உணப்படை நிறை விழுவன தொடுகடலில் திரையன விழுவன புறவியனம் திருநெடுவறைகளின் விழுவன தேர் கருமை கொள் மணி இனம் எனவே கடற்கரை விழுவன கணவரை இரவியும் மதியமும் விழுவன போல் எழுவன கவிகையும் விழுவனவே செல்லுருத்தாள்களும் அடுப்படைகள் சிந்திய செங்கைகள் உந்திரலே சொல்லிய வாய்களும் விம்மல் உறும் தோள்களும் நோக்கு உரு துணை விழியும் கல்லன கந்தரமும் கவசமும் வீரர்கள் துவசமுடன் எல்லை இலாதமர்த்தனி முதல்வன் எய்திடும் வாளிகள் கொய்திடுமே வட்டனை கொண்டிடுமால் வரையும் எட்டனும் ஓங்கலும் யானைகளும் பட்டுருவிக்கனை பாரினவால் ஒட்டலர் எங்கனம் ஒய்குவதே பொன் உலகு எல்லை புகுந்து உலவும் மன்ன முயர்த்திடுமன்னல் பதம் துன்னுரும் அச்சுதர் தொல் உலகின் வேள் கணையே மேதினி கீண்டு விரைந்து புகும் பாதலமூடு பறந்து செலும் மூதகு மண்ட முகட்டுருவும் மாதிரம் ஏகுறும் வள்ளசரம் மூவிறு செய்ய முகத்துருவன் ஏ விய செஞ்சரம் எங்கு மே வலர்த்தங்களை வீட்டிடும் ஏவர்கள் கண்ணும் இருத்தில வேனம்மாருள அண்ணல் சரம் தானவர் சென்னிகள் தள்ளுதலும் வானிடை போயின மான் கதிர்கள் மேனி மறைப்புறும் வெய்யவர் போல் வாழெழுவேல் பிறவாங்கினர்தம் தோள்களை வாழி துணித்து எரிய நீளிடை சென்று நிரந்திடுதம் கேளிரட்டன கீழ்மையற்பாசினி வேலை களத்தினகம் பாசரை சுற்றிய பாடியலா மாசர அட்டனன் அற்புத நே அட்டிடுகின்றொழி அம்புயன்மாள் ஒட்டுரு வாசவன் உள்மகிழா கெட்டனர் தானவர் கேடு துயர் விட்டனம் என்று விளம்பினரே அடைந்தனர் விம்மிதமாங்கு அவுணர் மிடைந்தது நோக்கினர் வேல்படையோன் தடிந்தது காண்கிலர் தாரணி மேல் கிடந்தது கண்டனர் கேசரே அலமறுபாரிடர் அவ்வவர் தம் தலைவர்கள் ஏனையர்தான் அவர் தம் மலிப்படை சாய்த்துவயம் புனைவில் புலவனை ஆர்ப்போடு போற்றினரே வள்ளல் சரம் படவான் முகடு கொள்ளுருதானை குழாம் தொலைய வெள்ளிடையாயின விண்ணவர் தம் உள்ளகம் மாற்றவும் உவப்புறவே அண்டகடாகமது அப்புறமாய் கொண்டிடுதானவர் கொள்கை இது கண்டு இறைவன் கழல் காண நெறி உண்டு இனி என்றனர் உள்மகிழ்வார் காற்றன அண்டகடாக தோற்றிய வாயில் தொடர்ந்து புகா மேல் திகழ் தேற்கறி வெம்பரியின் ஏற்ற முடுவொல்லனையேகினரா அந்நெறியேகி இவ்வண்டம் எலாம் துண்ணினர் வான்புவி வெளி என்னதுமில் எனினரால் முன்னுர வந்து முடிந்தவர் போல் சூரன் எனப்படு தொல்லிறைவன் பேரமராற்றிடு பெற்றினால் தேரிடை வந்துரு செய்கை தெரியி ஆர்வமுடே நெடிதார்த்தனரே ஆர்த்தனர் தம் பேர்த்திடுகின்ற பிணக்கிரியாய் ஈர்த்திடு சோரி இடைப்படுதல் பார்த்தனர் சிந்தை பறிந்தனரே பறிந்தனர் நம்படை பட்டிடவே புரிந்திடுவானொடு போர் புரியா விரைந்து வயங்கொடுமீடுமெனாத்தெறிந்தனர் சிந்தனை தேற்றினரே தேற்றிடுகின்றொழிதேவரலாம் போற்றிட வீரர் புடைக்கண்ணுற ஆற்றல் கொள் பூதர்கள் ஆர்த்திடவே தோற்றினன் ஈரொடு தோற்றம் இல்லான் சேயுரு ஆகிய சீர் முதல்வன் மேயது கண்டு மிகச் சிறியன் பாய்பரியை படைத்துமிலான் ஏயவனே நமது எண்ணலனே ஆண்தகைமைந்தன் இவண்டமெல்லாம் ஈண்டிய தானை இமைப்பொழுதின் மாண்டிடாட்டனன் மாற்றிதுதான் அற்புத நேர்மையதே அன்னது நின்றிட அங்கு அவன் மேல் மன்னவர் மன்னவன் வந்து பொறு முன்னமராற்றி முடிக்குதும் யாம் என்னை இயம்பினர் யாவருமே தற்பமுடியின்ன சாற்றியவன் முற்படுதானவர் முக்கன் உடை தற்பரன் நல்கிய சண்முகனை வற்புடன் ஆத்து வளைந்தி காலையில் வானவர்கள் உழைந்தனர் பூதர்கள் உட்கி மனம் தளர்ந்தனர் வீரர் சலித்தனரால் விளைந்தது பேரமர் மீட்டும் என ஐயன் மருத்தினை அத்துணை நோக்கி கையெணி நெற்றி கடைக்குழையாகி வெய்யவர் தானைகள் மே ஒழியெல்லாம் பையம் விடுக்கு தீவல்லையில் என்றான் அட்டுரு நீப அலங்கள் புனைந்தோன் கொண்டு கறந்து ஒழுகாலோன் ஒட்டுரு நன்னலர் உற்றுழி காணாவிட்டனன் நம்ம விரல் பரிமாந்தேர் மண்ணிடை சென்றிட மாதிர நீந்தும் விண்ணடை சூழ்த்தரும் வேலையின் மீதாங் கண்ணுரும் எப்படி கைதொழும் வானோர் எண்ணினும் நாடரிதெந்தை பிராந்தே சேயது காலை திறத்திரமாகி மூயின தானவர் மொயம்பொருதானை சாய்வுற ஓர்தொடை தன்னில் அனந்தம் ஆயிர கோடிகளாக தொட்ட பரிந்தன சூழ்ந்தவர் பாணிகள் மொயம்பு சிறந்த துணிவுற்றன செம்புணல் ஆழி சொறிந்த பிணக்கிரி துற்றியவற்றால் நெறிந்தது வையம் நெளிந்தது நாகம் பொய் கொலையாற்றிய பூரியருக்கார் செய்குவ நன்மை செறிந்துளரேனும் கை கெழுிகளே கரித்து உண்ட மை கெழுத்தானவர் மாண்டிடும் யாக்கை ஒன்னலர் மீதின் உயிர்க்குயிரானோன் மின் என வீசியவெஞ்சரமாறி பின்னுரமுந்து பெயர்ந்திடுமென்றால் அன்னவன் தேர்விரைவார்கணிக்கின்றார் பரத்தினதகு பண்ணவன் வார்வில் கரத்தினையும் விரைவார் கரம் தூண்டும் சரத்தினையும் தடையும் உரத்தினையும் வெவ்விசையப்படை வீட்டிடும் வாளி செவ்விசை தேர்விசை நாடினர் செவ்வேள் கைவிசையோ நெடுங் கால் விசை தானோ வெவ்விசையோ விசை என்றனர் வானோர் துயவன் வாளி துணித்திட வீரர் கையொடு வானிடை செல்வகணிப்பில் கணிப்பில் ஐயிரு வட்டம் அராப்புடை பற்றவை எவர் பற்பலர் விண் எழல் போலும் கால் ஒரு பாங்கர் கழுத்தொருப்பாங்க வால் ஒரு பாங்கர் மறுப்பொடு எருத்தம் மேல் ஒரு பாங்கர் வியன் கைவோர்பாங்கா தோலினம் இவ்வகையே துணிகின்ற பல்லணமற்றன பன்முழுதற்ற செல்லுரு தாளொடு சென்னியும் அற்ற ஒல்லொலி அற்ற உறந்துணிவுற்ற வல்லமர் நீந்துரு மாத்தொகை முற்றும் வாழைக்குள் வையம் அடிந்திட நேமி ஆழிகுள் சோரியின் ஆழ்வனமேரு சூழுருவையவர் தொல் புவி கீண்டே கீழரும் எல்லை கிழி என போலும் ஏரிய தேர்களும் யானைகள் யாவும் சூறைக்குள் வாசிகளும் துணிவுற்றே வீரர்கள் வீரர் மிசைப்பட வீழ்ந்த மாறவை ஆற்றிடுமல் வினையே போல் யாலமும் வானமும் நன்னலராவி மாலொடு வாரி மடங்கள் உலைந்தான் சாலும் இவர்கிது தாழ்வலியால் கொல் காலன் எனப்புகல் கட்டுரை பெற்றான் எரிபடை யாவையும் ஏமமதாகச் செறிபடை யாவையும் சேயவன் ஏவால் முனின் முறிப்படுகின்றனின்ுவனப் புற்குணி கச்செவியே போல் முன்னுருவார்கள் முரட்படை தூவி பின்னுறுவார் பெயராது புடைக்கண் துண்ணுறுவார்கள் எலாம் துணிவாக மின்னண எங்கனும் வேள்கனை தூர்த்தான் சூலமதே கொல்கணிச்சி கொல் தொல்லை மாலெறி நேமி கொல்வச்சிரமே கொல் காலொடு சென்ற கனல் குழுவே கொல் வேலது கொல் என வேணை விட்டான் மழைத்திடுமையுடை மாற்றலர்கள் இழைத்திடு மாய இயற்கைகளும் விழுத்தகவீசும் விரல் படையும் பிழைத்தன தாங்கள் பிழைத்தில முக்கணன் மாமகன் மொய்கணைகள் தொக்கவர் யாக்கை துணைத்திடலும் மெய்க்கு இடு பல்கலன் மீன்பிழல் போல் திக்குலவிப்படி சிந்தினவே அண்ணல் சரங்கள் அறுத்திடலும் எண்ணலர் யாக்கைகள் இற்றவை தாம் மண்ணை அளந்த அயில் மாலெனவே விண்ணை அளந்து விழுங்கினவே சூழுரு தானை துணிந்த உடல் ஏழெனும் நேமியும் என் தகுப்பேர் ஆழியும் விண்ணும் அடைத்து இமையோர் வாழ் உலகங்களை வௌவியவே கா இழந்து கவந்தமதாய் ஆடின வெள்ளமும் ஆயிரமா கோடியது உண்டு குகன் கணையால் வீடின எல்லை விதிக்கினர் யா வீடு மாற்றலருமைக்குருதி ஆழிகளாகிய கண் புவியில் பூழைகளோடு புகுந்து பிலம் ஏழுளை எல்லையும் ஈண்டியதே பாதலை எல்லை பரந்திடு சோரி பூதலம் மீண்டு புகுந்து பராவி ஓதனெடுங்கடலோங்கியவா போல் மாதிரமிங்குமறைத்தன அன்றே மீனுடுவாக விளங்கிய திங்கள் பானுமலர்ந்திடு பங்கயமாக சோனை மாமுகில் தோணியதாக வாணிமீர் செம்புனல் மா கடல் ஒக்கும் மாசுவரு கூற்றம் மற்றஉளர்தாமும் கேசராகிய கிங்கரர் யாரும் பாசமலை பல்பிணி பற்றா வீசினர் மீன்கள் கவர்ந்தார் பணிக்கிறை நாப்பன் அருளில் துயில் மாற்றிமை என்ன நீல் ஒரு திங்கள் நினம் கிழு செந்நீர் மீது விளங்கியது அம்மா மற்ற செம்புணல் வாரிதி நீந்தி ஒட்டலர் யாக்கையின் ஓங்கல் அறுத்து செங்கதிர் சண்முக விட்டு நேமியின் விண்மிசை செல்லும் சிறைப்புறவுக்கு அருள் செய்திட மெய்வூன் அறுப்பவன் என்ன அடைந்தனர் விண்ணின் நெறிப்படுவானவர் நேரலர் யாக்கை உறப்படு சோறி மெய்வுற்றிடு நீரா ஆனதொரெல்லையில் லண்டன் நிறைந்த சேனைகள் வீழ்ந்தன செம்மல் சரத்தால் உனுயிர் பூதமொழிந்தனமுக்கண் வானவன் மூரலின் மாய்ந்திடுமா போண்டம் இயங்கு இது முற்று ஒருங்கு ஏண்டியா உணர் தண்டமாய்தலும் ஏனைய அண்டங்கள் தம்மில் கொண்ட தானைகள் பின்னரும் வந்திட குமரன் கண்டு மற்று அவை தொலைத்தனன் செலுத்திடு கண்ணையால் அறுத்து வெம்முனைத் தானையை யாண்டு செல்லணிகம் மறித்தும் வந்து வந்து அடைத்தரும் இவன் என மனத்துள் குறித்து வெங்கனை மாறியால் அண்ட கோளகையின் நெறி தரும் பெருவாயிலை அடைத்தனன் நிமலன் ஆண்டு சென்னரி மாத்தியே அண்ணல் வெங்கனையால் மாண்ட தானைகள் சோரியும் களே வரமலிவும் நீண்ட பாதலம் கடல் புவி கொண்டு வாமிர்ந்தே ஈண்டுகின்றது கண்டனன் வரை பகையெறிந்தோன் நெற்றி நாட்டத்தின் உலகலா மட்டிடும் நிமலன் பெற்ற மாமகன் பன்னிரு விழிகளும் பிறங்கு கற்றை வெஞ்சுடர் வடவை போலாக்கியக்கணத்தில் உற்று நோக்கினன் நெறிந்தன களேவரத்து ஓங்கல் வெந்து நுண்டுகள் பட்டன களேவரம் பிசும்பின் உந்து சோரி நீர் வரந்தன மூவகை முந்து போலவே அமைந்தன முழரியான் முகுந்தன் இந்திராதியராத்தனர் குமரனை ஏத்தி பாருலாவரு களே வரத்து அமலையும் படிமேல் வீறு சோனித நித்தமும் வேபுர விழைத்து நீரது ஆக்கினான் சூரனை அட்டிலன் நின்றான் ஆறு மா முக நாடலை உண்ணினாங்கொல் நடுகலத்தடைந்த சேகு நெஞ்சுடைச்சூரன் இத்திரமெல்லாம் தெரிந்து மாக நீடுனம் தானையை அலைத்த மாற்றலனை தம்மொடுமுடிக்குவன் யான் என நவின்றான் மாற்றம் இத்திரம் இசைத்திடும் அவுணர்கோன் மனத்தில் சீற்றம் மூண்டிட அமர்வினைக் குறித்தனன் திகிரி காற்றின் ஒல்லை வந்து ஏற்றலும் மருத்துவன் கடவி போற்று தேர்மிசை முருகனும் சென்றதேற்பந்தான் புக்காலையில்லருமுகன் தோற்றமும் புடையின் மிக்க கரங்களும் பன்னிருகரங்களும் கலனும் தொக்க வீரமும் வன்மையும் நோக்கியே தக்கனே என உணர்கோன் இன்னன சாற்றும் சிறந்த வான்மதி மிளைச்சினோன் அருள் புரி செயலால் ேனியான் என்றும் இப்பற்றியாயிருப்பேன் மறந்தும் என்னோடு பொறுதில்தேவரும் அலைந்தே இறந்துளார் பலர் உணர்ந்திலை போலு நீ இதுவே உள்ளம் நொந்து நொந்து என் பணி ஆற்றியே உலைந்து தள்ளுறும் சுரர் மொழியினைச் சரதம் என்று உன்னி பிள்ளைமென் மதியாலிவன் வந்தனை பெரிதும் அள்ளல் உொழிப் புகுந்திடும் கயமுனியது போல் உடைப் பெரும்படை செருத்தனை பாலனென்று உன்னை விடுப்பது இல்லையால் வெறிந்து கொடுக்கினும் விரைவில் படுப்பன் வானவர் தொகையுடன் பாரிடர் தமையும் கெடுப்பன் என்றனன் தன் பெரும் கிளையுடன் கெடுவான் வெம்புரை தொழிற்கு ஒருவனாம் கயவனி வெறிதே வம்பு உரைத்தனையாவது ஒன்றில்லை நின்மார்பம் செம்புரைப்பட யாம் விடுகின்றது ஓர் திரள்வா யம்புரைத்திடுமாறு உனக்கு என்ற நன் அமலன் ஆறும் நேரிலா புங்கவன் சே எனது அறைய சூரன் உனற்கோன் துண்ணெனச் செய்தர்த்து நேரு நேர்வது ஓர்வரிசிலையெடுத்து விண்ணழியும் வாரி போன்றிடு நானினை ஏற்றியே வளைத்தான் வளைத்தடங்கிரிபுரைவதோர் சிலையினை வயத்தால் வளைத்த செய்கையைக் காண்டலும் பாரிடர்வானோர் வளைத்தடங் கடல் வந்திடு நஞ்சொடு மலைவான் வளைத்த தன்மை போல உணர்த்தம் முதல்வனை வளைத்தார் சிலையை வீசினர் கொடுமரம் வீசினர் செரிமோ விலையை வீசினர் வடையலாம் வீசினர் எதிர்ந்தார் உலைய வீசியே அடல் செய்யும் மும்மத தூவாவை வலையே வீசியே பிணித்திடமதித்துளார் என்ன கண்டுமற்றதை அவுணர்கோன் வில்லுமிழ்கணையாம் கொண்டல் நுண்துளி சிதறியே கணங்கள் கூட்டறுத்து விண்டுலாவர அரக்கினால் குயின்றது ஓர் வெப்பை சண்ட வெங்கனல் உடைப்பது போலவே தடிந்தான் வீடினார்களும் புயங்கரம் துணிந்திடமெளிந்து வாடினார்களும் மயங்கி வீழ்ந்தார்களும் வல்லே ஓடினார்களும் ஓடவும் வெறுவி வேற்று உருவம் கூடினார்களும் ஆயினர் பார் இடக்குழாத்தோர் பூதர் சாய்ந்துழி இலக்கரோடு எண்மரும் பொருவில் வேதநாயகன் தூதனும் சூழ்ந்துடன் மேவி கோதை தூங்கிய கொடுமரமா என குனித்து சோதிவான் கணை மாரிகள் அவுணன் மேல் சொரிந்தார் சொறிந்த வெங்கணையங்கணும் வருதலும் சூரன் தெரிந்து வாளி தொட்டு நின்றதோர் செவ்வி விரைந்து வந்தவையாங்கு அவன்மைப்பட விழிந்து பறிந்து போயின செய்தது ஒன்றியில்லை அப்பகழி பரப்பின் ஈண்டிய வீரர் தம் சூழ்ச்சியைப் பாரா உரப்பி ஆவலம் கொட்டியே வெகுழிகொண்டு ஒரு தன் பொறுப்பு நேர் சிலை குனித்து வெஞ்சிலி முகம் பொழிந்து திருப்பெருந்தடந்தேரோடும் சாரிகை திரிந்தான் நூறு கோடி வெஞ்சரம் ஒரு தொடை உற நூக்கி சூறையாம் என வட்டனைத் திரிந்துளான் சூழ்வோர் மாறு தூண்டிய சரங்களைத் ஏறு தேருடன் பிடித்தி சிலைகளை இருத்தான் வையம்பில்லுடன் இற்ற பின் மற்றவர் மலைவு செய்ய உன்னும் உன்மொய்பினும் உரத்தினும் சிரத்தும் கையினும் கணையாயிரம் ஆயிரம் கடுந்தி பெய்யும் மாறிபோல் செரித்தனன் செம்புநல் பெருக புரந்தனில் செரிகரையினார் புலம்பு மனத்தார் உரம் தளர்ந்துழார்வில் வலி இழந்துளார் ஒருங்கே இருந்து நீங்கினரிழக்கரோடு என் மருமிழவல் திருந்தலன் தடந்தேர்மிசைப் பாய்ந்தனன் சினத்தால் பாய்ந்து திண்திரல் மொயம்பினான் பரமன் முன்னளித்த நாந்தகம் தனை உரிய கொடு ஏந்து வில்லினைத் துணித்தனன் துணித்தலும் எரிபோல் காய்ந்து வெய்யவன் புடைத்தனன் உரத்தில் கரத்தா அங்கைக் கொண்டு சூர் ஒரு புடை புடைத்தலும் மகலம் பொங்கு சோனிதமலை திடவாகயம் புயத்து சிங்கம் வீழ்ந்து அயர் உற்றிடத் தோதனை செகுத்தல் இங்கு எனக்கு அடாதென்று எடுத்து உம்பரின் எரிந்தான் எரிந்த காலையில் விண்ணிடை படர்ந்திடும் ஏந்தல் அறிந்து மீண்டு சென்றாருமா முகன் புடையடைந்தான் தறிந்து போகிய சிலையினை தரை மிசையிட்டு சிறந்த தோர் தனு எடுத்தனன் தீயரில் தீயோன் அத்தமேல்கிரி உதயமால் வரை துணையான்று நித்தலும் பிறர்கிடர் செய்து மேருவின் ஈண்டு கொத்து நீடு பல்குவடுடைத்தாகியே குமரன் சக்தியால நின்ற விற்பனையதத்தனுவே கருங்கழல் அவனன் கமுகம் வளைத்து புனலும் அங்கியும் காலுடன் ஒலிப்பது புறைய எனவரும் துளக்குறும் வகை நான்மொலியெடுத்தான் அனைய பெற்றியை அறிந்தனன் அமரரேயித்தான் புயலின் மேனியன் புவினுகர் காலையும் போதன் துயலு மாலையும் துஞ்சிய வேலையும் தொலையாது இயலும் அண்டத்தின் அடிமுடி உருவினின்றும் கைலை போல்வது ஓர் நெடுஞ்சிலை எடுத்த நாரியால் உலகழிந்திடும் எல்லையின் மருங்கின் மேருவாதியாம்பரைகளும் கிரிகளும் விசும்பில் காருமேலுள உலகமும் அமரரும் கைலை சாரல் சூழ்தல் போல் விரவியார்பு உடையது அத்தனுவே நீட்டம் மிக்கது ஓர் அப்பெரும் சிலையினை நிமலன் தோல் துணைக் கொடு வாங்கி ஏழ் வகையினால் தோன்றும் ஈட்டம் மிக்க பல் உயிர்களும் வானூருமேற்றின் கூட்டமாகியே ஆர்த்தியனகுணத் ஒலிக் கொண்டான் குணங்குள் பேரொலி கோடலும் இரளையூர் கொற்ற தனங்குலாவரு கார்முகம் குழைத்துளை எவதி இணங்க வாங்கியே பத்து நூறாயிரத்திரட்டி கணங்குள் வெஞ்சரம் முகைத்தனன் கூற்றினும் கடிகோ வான் மறைத்தன மாதிரம் மீன் மறைத்தன கதிர்வையின் மறைத்தன வேலை தான் மறைத்தன வசுமதி மறைத்தன தருவார் கான் மறைத்தன வரைகளை மறைத்தன கனைகள் காற்றிற் செல்வன அங்கீர்ப்படர்வன கடுங்கட் கூற்றிற் கொல்வன வேலை வெவ்விடத்தினும் கொடிய பாற்றுத் தொல்சிறை உள்ளன பஹ்ரலை படைத்த நாற்றிற்கும் புகழ் அவுணர்கோ நாணையின் நடப்ப பருமிதத்தன மே துளைப்பன பாங்கர்வரை கிழிப்பன அண்டமும் பொதுப்பனவான் தொய் உரும் இடிக்குலம் பொறுவன விடத்தை உண்டூமிழ்வ கருமை பெற்றன சேயன தீயவன் கனைகள் துண்டவன் பிறை வாழையிற்ற உணர்கோந்துரப்ப மிண்டு வெங்கனை எங்கனும் செறிந்திட விண்ணோர் கண்டு கண்ணனை அணுகியே கைகுலைத்து ஐய உண்டுகோல் நமக்கு ஒழிப்பதோரிடமென உரைத்தார் உரைத்து உழார்க்கு மால் மாறு வழங்கும் முன்வொள்வேல் கரத்தில் ஏந்திய குமரவேள் இன்னது கண்ணால் தெரித்து வெங்கனல் விடுத்திடும் போதை போல் சிலதன் சரத்தினால் அவன் தூண்டிய கணையெல்லாம் தடிந்தான் மடிந்திடும் படி மாற்றலன் சரங்களை வள்ளல் தடிந்த தன்மை கண்டு அமரர்கள் உவகையில் தழைத்தார் படர்ந்து நீடிய கங்குலின் பாயிருள் புலர விடிந்த காலையின் எழுதிர் கண்டி போ அங்க வெள்ளைய எங்கள் நாதன் எதிரூர மங்குல் போல் வரம்பிலா செங்கண் வாழி சிதறினான் ஆய காலை அருமுகன் தீயன் உந்து செரிகணை மாயவாளி மாமழே ஏயனாம முன் ஏவினான் எங்கள் நாதன் ஏவிய துங்கவாளி சூர்விடும் புங்கவங்களைப் புறத் தங்கி போலருத்தவே அறுத்த பின்னும் மரநிலான் மறுத்தும் வாழி மாமழைக் கருத்த கண்டற்காலை மேல் செருத்து வல்லை சிந்தினான் சிந்துகின்ற செஞ்சரம் வந்துராமுன் வந்தெனக்கந்த நூறு கணை தொடா அந்தில் பூழியாக்கினான் பூழி செய்து பொல்லென ஊடிநாதனொன் சரம் ஏழு நூற தேவினான் சோழு மாயை தோன்றல் மேல் மாயை மைந்தன் மற்றதை ஆயவாளியாலத்து ஏயினான் இராயிரம் சேயின் முன் சிலிமுகம் விட்டதனை அத்தொகை விரல் பகழி தன்னால் ஆட்டு விரைவில் கடவுளாயிரம் விரட்டி கட்டு அழலை ஒத்து உள கடுங்கனைகள் தம்மை தொட்டனன் வருத்தமுடு சூர்கிளை துளங்க முராரி உதவும் சுதனை முந்து தலையிட்டாண்டு ஓராயிரமளித்த பரனுய்த்த கணை செல்ல ஈராயிரம் நெடும் நீக்கி அராவிரையும் வையமும் மழுங்கல் உற ஆர்த்தவன் விடும் கணை அனைத்தினையும் முக்கண் மூர்த்தி தருகான் முளைச்சலச்சல முடித்தான் காத்தெழு புகைப்படலை கான்று நிமிர் செந்தி சேத்தினவை யாவையும் மிசைந்திடு திறம்போல் ஐயன் விடுவாளிகளை அவ்வசுரன் நீக்கும் வெய்யன் விடுவாளிகளை வேள்கடிது அறுக்கும் எய்யும் நெடுவெம்பியவைகள் சிந்தி வையம் மிசை போகியனவான மணித்து என்ன முற்றிய அமர்த்தலை முனிந்துவர் செலுத்தும் கொற்ற நெடுவாளிகள் குறைந்துழி எழுந்தி பற்றியது பாரிடை பகிர்ந்தவரை முற்றும் பற்றிய அளக்கரும் வறந்துளது கங்கை தார்கெழவு வேல்படைத் தடக்கை உடையோனும் சூரனும் இவ்வாறு அமரியற்று தொழில்காணா வீரம் மடமாதுளம்பியந்து இவர் தமக்குள் ஆறிடை நடத்தும் என ஐயமுடு நின்றாள் ஆளறிதன் முன்னிழவல் ஆனைவதை மகிழ் பின்னிழவல் கார்முகம் உகைக்கும் வாலிமழையே அல்லது மற்றவர்கள் தம்மை தெரிகிலார் தெரிகிறார்புடையின் நின்றோர் நீடு சமர் இன்னணம் நிகழ்ச்சி உறும் எல்லை மேடமிசை ஊர்பரன் விடுத்த கணையெல்லாம் ஈடுபட நூறி அவன் ஏறி வருமான தாகையை அறுத்து விரைந்தார்த்த ஆர்த்து விரல் வாழ்வழையை அம்பவளவாயில் சேர்த்தி சைத்தான் தனது சீர்த்தி செய்தன்ன மூர்த்தம் மது தாழ்க்கிலன் முனிந்து கணை பின்னும் தூர்த்து முருகன் தனது தோற்றம் மறைத்திட்டான் மறைத்த பகழித் தொகையை வாழி மழை தன்னார் குறைத்த உணன் ஊர்ந்திடு கொடிஞ்சி நெடுமான் தேர் ொடி தனை கொடிய வெஞ்சரமுரேழால் அறுத்து முருகன் பறவையாள் கடலின் இட்டான் தான் அவர்க்குத் தலைவன் தனிக்கொடி மீன வேலையில் அற்றுவுடன் வீழ்ந்துழி பானு கம்பன் எனப்படுபாரிடர் சேனைக் காவலன் தெற்றன நோக்கினான் கண்டு சிந்தை கழித்துப் பெருமிதம் கொண்டு குப்புற்று இசைத்துக் குனித்திடா அண்டர் போற்ற தன் ஆயிரம் வாயினும் சங்கம் ஒை வைத்து ஊதினான் காணுகம்படு கந்துகத்தேருடை பானு கம்பன் பனிமதியாயிரம் பானு கம்பவை வாய் வைத்து இசைத்தலும் தானுகம்பல தங்கிற்று அவ்வோசையே பாய்பெறும் புகழ் பானு கம்பன் வளையாயிரங்களும் ஆத்திட அண்டர்த்தம் நாயகன் தன் விரல் கண்டு நாரணன் தூய சங்கு முழங்கிற்று துண் என்ன போதம் அங்கு அதில் புங்கவரியாவரும் சோதி வேல்படைத் தூயவன் ஏறுதேர் மீது கேதனம் இல்லை வியன் கொடி ஆதினி என்று அழலினை ஏவீன ஏவலோடும் எரிதழல் பண்ணவன் வாவு குக்குடமான் கொடியாகியே தேவதேவன் திருநெடும் தேர்மிசை மேவியார்த்தனன் அண்டம் வெடிபட படியிலாதமர் பண்ணவன் தேர்மிசை கொடியதாய் நின்று குக்குடங்கூயது கடியதானவர் கங்குல் புலர்ந்திடும் விடியல் வைகரை வேலையே காட்டல் போல் சங்கமோடு தவனும் ஆர்த்தலும் மங்குல் வண்ணத்து மாயவன் ஆர்த்தனன் பங்கையாசன பண்ணவன் ஆர்த்தனன் திங்கள் ஆர்த்தது செங்கதிர் ஆற்பவே மரலியார்த்தனன் மாறுதங்கலாம் இறைவன் ஆர்த்தனின் திரனார்த்தனன் அரை கடற்கு அரசானவன் ஆர்த்தனன் குறைவு இல் செல்வ குபேரனும் ஆர்த்தனன் ஆர்த்த ஓசை போய் அண்டத்தை முட்டியே சூர்த்த நூக்குடை சூர பன்மன் செவி சீர்த்துளைக்குள் சிறிதலும் தேவரை பார்த்தனன் கடுவுண்டு அன்ன பான்மையான் என் முன் வருவதற்கு அஞ்சியே பாறு போன்று பழுவத்துலைந்துள்ளார் தேறிவந்து தெளித்தனர் என் முனும் ஆறு மாமுகன் ஆற்றல் கொண்டே கொலாம் நன்று நன்று இது நான்முகன் ஆதியா நின்ற தேவர் நிலை அழித்து ஒல்லையில் கொன்று பின்னர் குமரனை வெல்வனால் என்று சீரினன் யாரையும் எண்ணலான் இருக்கமைந்தன் இகழ் இவன் விண்ணிடை செருக்கு தேவர் திரளினைச் சிந்துவான் அருக்கண்ணோடியர தூய் குதி தருக்கு தேரினைச் சாரதீனி என்றான் மற்ற இவ்வாறு வலவனை நோக்கியே சொற்ற காலை தொழுது எந்தை நன்றியனா பொற்றை போலும் பொலன் மணி தேரினை வெற்றியாக என விண்மிசைத் தூண்டினான் பாகம் தூண்டிய பாண்டிலன் தேரழி மேகம் கேண்டு மிசைப்படு சூறையின் ஆகம் கீரியமரர்கள் இண்டிய மாகம் சென்றது சென்றதுவானிழிந்தென்னவே சென்ற தேரொடு சேனிடைப்புக்குழான் குன்ற மன்ன கொடுஞ்சிலை கோட்டியே துன்று தேவர் தொகை எரிந்தோடுற மன்றவாளி மழைகளை வீசினான் வீசுகின்றொழி விண்ணவர் மேற்சரம் நீசன் விட்டுடு நீர்மையை நோக்கியே ஈசன் மாமகன் ஈண்டு நின்றெண்ணிலா அசுகங்களுத்து அங்கவை சிந்தினான் மற்று அவை துணித்த பின்வடிக்கயிறு முட்கோல் பற்றிய தடக்கை உளப்பாகுதனை நோக்கி கொற்றாயில் தூண்டி ஒரு குன்றை வெளி கண்டோன் தெற்றியென விண்மேல் நமது தேர் விடுதே என்றான் என்னலும் இறைஞ்சி இரலைப் பறியின் மேலோன் பொன்னுலகு பாருலகு புக்கு எழுவதென்ன மின்னின்மிர் தேரதனை விண்மிசை கடாவி நன்னெறி செலாவுணர் நாயகன் முன்புத்தான் வைய நடுவானமிசை வல்லை புகும் எல்லை ஐயன் இமையோர்கள் அயர்ந்து ஓடுவது நோக்கி நையலிர் புலம்பலிர் நடுங்கலிர்கள் என்றோர் செய்ய கரம் ஏந்தி முருகன் கருணை செய்தான் கந்தன் மொழிவானவர் கணத்தவர்கள் கேளா எந்தை இவன் வந்திடலின் யாம் உயிர் படைத்தே குய்தனம் எனா விரைவில் ஓடுவது நீங்கி சிந்தை மகிழ்வத் தொடு திகந்தம் முற நின்றார் நின்றிடலும் வெவ்வூணன் நீர்மயது நோக்கி பின்டுவராம் பிரமனே முதல தேவர் ஒன்றோர் சிறுவன் கொலனை உற்றெதிருநீரான் நன்றிதனவே வெகுளிக் கொண்டு நகை காய்சின மிகுந்து அவுணர் காவலன் அனந்தம் மாசுகம் விரைந்து படராசுகம் அது என்ன வீசுதலும் வாளி பலவிட்டவை விளக்கி ஈசன் அருள் மா மதலை ஏற்று இகல் புரிந்தான் சுருக்குளமயிர்பொடி உயிர்ப்பு விடு சூரன் கரைக்கதிரையில் பொலி கரத்தன் இவர் தம்மில் செருத்துவுடன் வடிக்கணை செலுத்தியகல்வானம் மறைப்பது மறுக்குவதும் ஆகி மலைவுற்றார் விரைந்து இருவோர்களும் வியன்கடை மாறிகள் சொறிந்தனர் பேரமர் தொடர்ந்து செய்போழ்தினில் எரிந்தது மாத்திரம் இறங்கின பாருளர் திரிந்தன சாரிகை சிறந்தவர் தேர்களே கரங்கினம் போல்வன கலம் செய் குலால திறங்கொழுமாழிகள் திரிந்தனமானுவ மரங்கெழு சூறைகள் மயங்கின துரும் கனைமாரிகள் சொரிந்தவர் தேர்களே பாதலம் மூழ்குவ பாரிடை சூழ்குவ மாதிரம் ஓடுவாரிதி சேர்குவ பூதரமேவுவ பூமலரோ நகர் மீதினும் ஏகுவ மேலுவ தேர்களே என் திசை சூழும் இருங்கடல் பாய்வனவின் தொடு நேமி கொண்டலின் கொண்டுழி போகுவண்ட முன் ஏகுவாங்கு அவர் ஏறு தேர்ந்திடு தேரு பிழம்பவை காணுபோ தியங்கினர் நான் முகர் தெரிந்திலர் சீருரு மயங்கினர் ஆதவர் மருண்டனர் வானவர் உயங்கினர் பாருளர் உலைந்தனர் நாகரே முதிர்ந்திடு போரினர் முழங்கிய தேர்ச்சல அதிர்ந்தது பாருலகு அலைந்தன வேலைகள் பிதிர்ந்தனமால் வரை பிளந்தது வான்முகடு உதிர்ந்தன தாரகை புகுந்தன கார்களே தேரிவை இரண்டுமாகித் திகழும் மூதண்டமெங்கும் சாரிகை வருதலோடும் சண்முகம் மீது செல்ல சூரனும் அவுணர் கோமான் தொலையுநாள் எழிலி பொங்கி ஆரழல் மழை கான்றெண்ணாடு சரமாரி தூர்த்தான் மழுப்படை அனந்த கோடி பச்சிரம் திகழ்முச் சென்னி கழுப்படை அனந்த கோடி கப்பணம் அனந்த கோடி கொழுப்படை அனந்த கோடி குலிசம்பேல் அனந்த கோடி எழுப்படை அனந்த கோடி இடையிடையிடி போல் குடிக்கும் துப்பில் கொடும் படை தன்னை ஆற்றலின் நவுணர் கோமான் விடுத்துழி அவற்றையெல்லாம் காற்று என தூண்டி முறை முறை கடுதில் சிந்தி மாற்றினன் திரிந்த செவ்வேல் மாற்றினந்தானும்ி புகழ்ும்வுனர் செம்மல் சித்திர தேரும் மாவின் தொகுதியும் சிந்திரிக்க கைத்தனுவோடும் தியோன் கதும் என புவிக்கண் குற்ற நான் உடை வரிவில் வாங்கி நன்னலன் நஞ்சு பில்கும் ஏனுடை வைரவாளி என் நில தூண்டியேற்ப தாணுவின் மதலை கண்டு தன் பெறும் சிலையைக் கோட்டி தூணி கொள்கணையின் மாறி துணித்து விட்டான் துணிப்புறும் எல்லை வல்லே சுடற்கனை கோட்டி தனப்பர விடுத்தலோடும் சண்முகன் அவற்றை எல்லாம் கணை பெருமழையால் மாற்றி காசிபன் தனது செம்மல் அணிப்படுத்தோள் மேற்பின் ஆயிரம் பகழிவுத்தான் ஊழியின் முதல்வன் மைந்த நோராயிரம் கணையும் சூரன் பாழியம் புயத்து மீது படுதலும் கடிதேயிற்று சூடு உறச்சிதறிற்றம்மா தொலைவிழா வைரம் கொண்ட காழ்கிழர் வரை மேல் வீழ்ந்த கண்மழை தன்மையே போல் அந்த வன்மை சான்றா உணன் மற்றதனை நோக்கி முந்தூரு வெகுழி தூண்ட முறுவலும் உயிர்ப்பும் தோன்ற எந்த செல்லை ஈராயிரம் பகழி வாங்கி சிந்தையில் கடிது தூண்டி தேவரும் மருளார்த்தான் உத்தெளிவுற்றோர் காணும் ஒப்பிலா முதல்வன் தோல் மேல் விட்டெடு பகழி முற்றும் வெந்து வெந்து துகளதாகி பட்டண திசைகள் முற்றும் பரந்தன பரத்தின் மேலோன் கட்டழலதனால் மாய்ந்த காமவேல் யாக்கையே போல் ஆங்கு அது காலை தன்னில் அறுமுகம் படைத்த ஐயன் நீங்கிரு நெறியாலும் இத்தனிடஞ்சருமனைத்தும் மாற்றி பாங்கு அமர்வயவர் மீதும் பாரிடப்படைகள் மீதும் ழுத்தலுற்றான் தேவரை இடுக்கள் செய்தேயாகி நின்றுடும் தனிவேல் வீரன் அன்னதோ தன்மை கண்டோராயிரம் பகழி பூட்டி துன்னலன் துணித்தனன் துணியா முன்னம் பின்னும் ஓர் சிலையை ஏந்தி பெருமுகில் எரிய ஆம்பரின் மலைந்த சூரன் இம்மெனவரு கொண்டேகி அம்பரத் அம்பரத்திடையே தோன்ற அன்னது குமரன் காணா உம்பரில் சென்று தாக்கவோரி எதிர்ந்து நின்று நம்பியோடு ஆடல் செய்வான் நவிழரும் விண்ணடை நின்ற சூரன் விரைந்து உடன் கரந்து சென்று மண்ணிடை மீட்டும் செல்ல மாநில வரைப்பில் செவ்வேள் துண்டென வந்து வெம்போர் தொடங்கலும் தோற்றமாற்றி கண்ணகல் தூயணி தக்கனை கடல் நடுவண்ணான ஆயிடை முருகவேல் சென்று அடுசமர் எல்லை மாயையின் மறைந்து சூரன் மாதிர முடிவில் தோன்ற ஏய் என ஆண்டும் செவ்வேளேகியே நெடும்போராற்ற காய்கனல் உமிழும் வேளாண் கரந்து பாதலத்தின் நின்றான் ஆறிரு தடம் தோல் வள்ளல்லது கண்டு பிளத்துள் ஏகி மாமறியற்றும் எல்லை வை தன் உருவமாற்றி வீரு உல சிமைய செம்பொன் மேருவின் குவட்டின் நிற்ப ஏருடை முதல்வன் மைந்தன் இம் என அங்கன் சென்றான் மேருவின் சிகரம் நண்ணி வேலுடை தடக்கை வீரன் பேரமறியற்ற தீயோன் பின்னரும் ஆண்டு நீங்கி நாரணன் தோன்ற நம்பியும் தொடர்ந்து போந்து சூரியனும் அவுணனோடு தொல்சமராற்றி நின்றான் ஆற்றிடுகின்ற காலத்தவுணர்கோன் அண்ட கோள மே வாயில் விமலனும் மங்கண் ஏகி ஏற்றியெதிர்மலையான் நான் ஏறிய இவுளித்தேரை கூற்றூரள் பகழி தன்னால் அட்டனன் கொற்றம் கொண்டான் கந்துக விஷயமான் தேரிற்றலும் கடுங்கோன் மன்னன் லம் என்னும்ணித் தொடர்ந்தேர் தன்னை சிந்தனை செய்தலோடும் செலவிற்றாகி வந்திட அதன் மேலே போர் பொரிதலுற்றான் மண்டு அமர் புரியும் எல்லை வள்ளல் தன் பகழி தன்னால் அண்டமது அடைந்த வாயில் அடைத்ததுமப்பால் உள்ள தண்டம் மதியெல்லாம் செல்லா தன்மையும் தகுவமான் கண்டனன் நன்று என் இறை தொழில் காவல் என்றான் இறை தொழில் செம்மல் ஏந்து சிலையை வாங்கி திறத்தொடும் அனந்த கோடி செஞ்சரம் தூண்டி அண்ட நெறிப்படுவாயில் பொத்து நடுங்கணை கதவமுற்றும் அறுத்து நுண் தூளியாக்கி அம்பரம் சுழல விட்டான் காவலண்ட வாயில் கனைகளின் கபாடம் நீக்கி மாவடு களிரும் தேரும் பயவரும் வரம்பின்றாகி ஓவரு நெறியினப்பால் உற்றதந்தானே தன்னை கூவினன் வருக என்று ஆர்த்திடுகின்ற காலத்தண்டத்தின் அப்பால் நின்ற தேர்த் தொகை கழிற்றின் ஈட்டந்திரல் கெழும் இவ்வுளிப்பந்தி சூர்த்திடும் அவுணவெள்ளம் துண்ணன ஈண்டை ஏகி போர்த்தொழில் முயன்று செவ்வேல் புடை உரத்தெழித்து சூழ்ந்த நீளுதல் விழியின் வந்த நிருமலக் கடவுள் தன்னை ஏனொடும் மண்டத்தப்பாலிருந்திடுதானை சுற்ற சேனுறு நெறி கண்ணின்ற முகன் முதலாம் தேவர் காணுதலோடும் உள்ளம் கலங்கி மற்பிணைய சொல்வார் காலமோடு உலகம் உண்ணக்கணன்றி எழு கரிய தீயின் கோலமோ அண்டத் தப்பால் குறை புனல் நீத்தம் தானோ ஆலமோ ஹசனி கொன்னூ ஆயிரம் கோடி சூழ்ந்த சாலமோ யாதோ என்று தலை பனி தீரியல் போயின காலை தன்னில் அண்டங்கள் தோறும் நின்ற மாயிரும் தகுவந்தானை வந்து தன் மருங்கு சுற்றி பாய் புனல் முகில் கான்றென்ன அடலையின் நலத்தை வீட்டி அரும் பெறல் ஆக்கம் சிந்தி அடலையின் உணர்வின் ராகும் அவ்வுணர்கோன் தானை முற்றும் அடலையின் நெடுவேல் அண்ணல் அழல் எழ விழித்தல் ஓடும் அடலையின் உருவாய் அண்டத்துள்ளுருவழித்த மன்னோ முற்படும் மணிகமுற்றும் முடிதலும் முடிதலின்றி எற்படும் அண்டத்தப்பால் ஏண்டிய பதாகினிக்குள் பிற்பட அளப்பில் சேனை பெயர்ந்து மற்ற ஈண்டை துண்ணி சிற்பரன் குமரன் தன் பால் படை முறை சிதறி சூழ்ந்த பரப்படுமிழந்த தானை பறவையை நோக்கி ஐயன் நெருப்புமிழ் தன்மை தென்ன நெட்டுயிர்ப்பு அநிலம் சூற்றியின் மேவிற்றம்மா தூயனும் துகளின் ஈட்டம் அந்தமில் தானை முற்றும் அத்தன்போர் ஊகாரத்தால் வெந்துகள் ஆகி பின்னும் மேலே அண்டத்துள் நின்ற தந்தியும் பரியும் தேரும் தானவப்படையும் ஆர்த்து வந்து வந்து அயலில் சூழ வரம்பிலா முதல்வன் கண்டா மதுரை தன் நெச்சிவன் பொருள் நிருக்குமாற்றால் உருத்திர சருமனாகி உற்றிட நிமலன் வெம்போர் அருத்தி கொள்கணிச்சி சூலம் மாழி தண்டெழுவதாகும் கரத்தினில் படைகள் தம்மை நோக்கியே கழறல் உற்றான் வென்றியம் படைகாள் கேண்மு விரைந்துடன் தழுவி சென்றிடும் அணிகம் தன்னைச் சென்னறி நின்றடுப்படையை எல்லாம் நீ வீர் பல்லுரு கொண்டேகி கொன்று இவன் வருதீரென்று கூறி மற்ற இவற்றை தொட்டான் ஆதிநாயகன் விட்டுள்ள படையலாம் அனந்த கோட்டி சோதியார் கதிரும் தீயும் பணிகளும் போல தோன்றி ஏதிலானணிகமாகி இம்பருற்றனபிமைப்பின் பாதியின் முன்னம் மட்டுப் பெருவிரல் படைத்த மன்னோ தூயதோர் குமரர் சூழ்ந்த படையை முன் தொலைத்து வீட்டி ஏயின படையோரைந்தும் இம்பரே ஒழிய நின்ற ஆயிரத்தோரேழு அண்டத்தகலமுஞ் சென்று சென்றாங்கு ஓய்வர எழுந்த தானே முழுதுமட்டுளவுகின்ற ஐவகைப்படைகள் மற்றும் மண்டங்கள் தோறும் நின்ற வெவ்விய அவுணர் தேய்த்து விரை கொடுத்தலோடும் தெவ்வியல் அவணர் மன்னன் சேர்த்து மற்ற இதனை நோக்கி இவ்வொரு கணத்தின் முன்னம் இவன் உயிர் உண்பன் என்றான் சாற்றிய தன்மை தன்னைத்தான் அவர் கரசன் முன்னங் கூற்றுயிர் குடித்தனோன்றாட்பண்ணவன் கொடுப்ப கொண்ட மாற்றும் திகிரி தன்னை வாங்கின வழிபட்டேத்தி காற்றினும் கடிது செல்ல கந்த வேள் மீது விட்டான் விட்டிடு திகிரி யாரும் பெருக்கொள விரைந்து சென்று கெட்டிய காலை செவ்வேல் கிளர்ந்தது ஓர் பாணி நீட்டி வட்டனை நேமிதன்னை வருதி யால் என்று வற்ற ஒட்டலன் அதனை நோக்கி உளம் தளர்ந்து உயிர்த்து நின்றான் உன்னிலா மாயை வல்ல ஒரு தனி தேர்மேல் நின்றோன் எண்ணிலா உருவம் கொண்டே இருங்கி நன்னலான் ஒருவன் மாய நன்று நன்று என்று நக்கான் சிறுநகை செய்து மேலாம் சேதனப் பகழி பூட்டி அருமுகன் அவுனர் செம்மலாற்றிடும் மாய முற்றும் இறைத்தனில் முடித்து என்றே ஏவலும் விரைவில் ஏகி முறை நெறி பிழைத்தோன் மாயம் முற்று ஒருங்கு அட்டதன்றே மாயையின் உருவம் நீங்க வழி அழிந்து உள்ளம் மாழ்கி தீயவன் ஒருவனாகிச் சேனுயர் தேரின் நின்றான் ஆயது தெரிந்து வானோ அறுமுகத்து அவனை போற்றி பாய்ப்புனல் கடலின் ஆர்த்து பணிமலர் மாரி தூர்த்தார் தேரும்விக்கு அப்புறத்து அண்டம் செல்ல தீர்த்தனும் அதனை நோக்கி தீயனை தொடர்ந்து போனான் தொடர்ந்து தன் மனத்தில் செல்லும் தொல்லைமால் இரத கடந்த பேராடல் மிக்க காசிபன் தனையன் நின்ற கிடந்தலைப்படலும் போராற்றி அடும்ல புறத்து அண்டம் போன இந்நிலைய உணர்கோமான் இருநில தண்டமுற்றும் மின்னனப்படர்ந்து தோன்றி வெய்ய போர் விளைத்து நின்று பின்னரும் கறந்து செல்ல பிரானும் அவ்வண்டம் தோறும் துன்னலன் தன்னை விடாது தொடர்ந்து அமறியற்றிப் போனான் ஆய அயன் முதல் தேவர்கள் நேயமிக்க குறவரை நீங்கிய ஷேயினோர்களில் தேம்பி திருமகள் நாயகன் தன்னை நோக்கி நவிலுவார் வலங்கை வாழுடை மாயை தன் மாமகன் பொலன் கொள் அண்டப்புரை தனுட்போயினான் வேற்படை எந்தை தன் போரிடை விளங்கினான் அலன் என்றும் விழுகிலான் மாயை ஆற்றவும் வல்லவன் ஈண்டு ஒரே போய தன்மை புணர்ச்சியதே அலால் ஆயின் வேரிலை யாரிரு மொயம்புடை தூயன் மற்றது சூழ்ந்திலன் போலுமான் என மாற்றலனைத் தொடர்ந்து ஓடினான் எந்தை கொல்லையில் சூரனை கூடினான் கொள் குறுகலனாகியே நாடி நான் கொல்லருகிலம் நாம் எல்லாம் மாகமேல் நிமிர் மற்ற எண்டத்தினும் சேகுலாவிய சிந்தையன் தன்னுடன் ஏயினான் ஐயன் என் இனித்தான் விளைவாகுமோ என்று அஞ்சுதும் ஏழையே என்ற காலையில் அங்கு எழில் பூவை போல் நின்ற மாயமன் நீழ்மலரோன் முதல் துன்றும் வானவர் சூழலை நோக்கியே ஒன்றும் மண்பொடு உளப்பட போதுவான் வஞ்சமே தகுணர்கோன் ஆற்றலை மதித்தீண்டு அஞ்சி அஞ்சியே இரங்கலீரர் முகத்து ஒருவன் செஞ்சிலைத் தனிவன்மையும் வீரமும் தெரிந்து நெஞ்சகத்தீடை ஐயுறுகின்றது நெறியோ ஓதியாகியும் உணர்ந்தவர்க்கு உணரவும் ஒன்னா நீதியாகியும் நிமலமது ஆகியே நிகழும் சோதியாகியும் தொழுதிடும் எம்மனோர்க்கெல்லாம் ஆதியாகியும் நின்றவனமுகனன்றோரு இல்லாது அமர்பரமனே குழவியின் இயல்பாய் ஆறு மா முகம் கொண்டு உதித்தான் என்பதல்லால் வேறு செப்புதற்கு எயுமோ மேலவன் தன்மை தெரியும் தெளிகின்றில உமது சிந்தையுமே ஐயம் எய்தலில் ஆயிர கோடி அண்டத்தும் வெய்யன் ஏகினும் தொடர்ந்து போய் வெஞ்சமரியி செய்ய வேலவன் துறந்து வந்திடும் தினை துணையில் கையின் நெல்லி போல் காட்டுவன் நீ விரும் காண்டீர் என்று மாயவன் கழறலும் அயன் முதல் எவரும் நன்றெனத் தெளிவுற்றனர் அவ்வழி நன்னான் கோடி அண்டத்தினும் ஓடி நின்று நின்று அமராடினன் எந்தையை நேர்ந்து திரல் சமர் ஆற்றியே அவுணர்கோன் மீட்டும் இந்த அண்டத்து மகேந்திர வரைப்பில் வந்திருத்தான் முந்து நிழலை விடாது செல்வோரென முனிந்து கந்தனும் தொடர்ந்து அவனோடு போந்தனன் கடிது போந்திடு தன்மை நோக்கிப் புராரி தன் புதல் வண்ணங்கள் தொடர்ல உணர்த்தங்கி செங்கையில் படைகள் வீசி ஆய்ந்திடும் உணர்வின் மேலுடை சூழ்ந்து ஆர்த்தார் நாதனும் அதனை நோக்கி நன்றிவர் முயற்சி என்ன ஓதினன் முறுவல் செய்ய ஒன்னன் தானே தொல்னாள் மூதையில் என்ன நீராய் வெந்துடன் முடிந்ததம்மா தாதை தன் செய்கைந்தன் செய்வது தக்கது அன்றோ ஆனதோ காலை தன்னில்லமுகம் படைத்த அங்கி செல்ல துண் வீழ்ந்து தானவர் அணிகம் வெந்த சாம்பரின் குன்றை நோக்கி வானவர் மகிழ்ந்து போ வள்ளலை வழுத்தி நின்றார் முருகவில் தொடையலான் தன் முறுவலான் அணிகமுற்றும் விரைவின் நுண்துவலது ஆகி வீழ்தலும் அவுணர்வேந்தன் ஒருவனும் தமியன் நின்றான் ஒன் தமிழ் முனிவன் முன்னத்திரை கடல் இன்றி தோன்றும் தீ பெரும் கடவுள் ஒத்தான் முன்படை குமரணங்கண் முருவலித்திட்டவாறும் தன்படை அழிந்தவாறும் தமியன் தான் நின்றவாறும் கொன்படை வீரரோடு குரற் படை துன்பைய உணன் கண்டாங்கு உளத்துடும் சொல்லல் உற்றான் பின்னுறு துணைவர் மைந்தர் பேரியல் அமைச்சர் ஏனோர் முன்னுர முடிந்தார் என்று முடிவுராத்தானே முற்றும் பன் நிறத்து மைந்தன் படுத்தனன் தமியனானேன் என் நிவன் செய்வதென்னா உயிர்த்தனன் என் நம்ம மாவள் தன்னை மன்னன் மனத்திடை நினைத்தலோடும் ஆயவள் வந்து தோன்றி அரும் பெறல் ஆற்றல் மைந்த நீ ஒரு தமியனாகி நின்றுளன் தளர்ந்தே என்னை கூயினை முன்னிற்பென்னை தெரிவுற கூறுகின்றாள் அறிந்துடுமாயை இவ்வாறு அரைதலும் குமரன் போரின் மரந்தகு துணைவர் மைந்தர் மந்திரி தானே முற்றும் இறந்திடையெஞ்சினேன் யானினியாவரும் எழுதற்கு ஒத்த திறந்தனை அருண் நகை சுற்ற ஒருவனே யாயும் விண்ணோர் சிறை விடுத்துயுமாறு சிந்தனை செய்திலாய் நீ அருமுகன் தன்னோடின்னும் அமர் செய்ய குறித்தியாயின் நிறை பெரும் செல்வ வாழ்க்கை நீங்கினை போலும் அன்றே பன்னிரு தடந்தோள் கொண்ட பகவனை பாலன் என்றே உன்னலை அவன் கைவேலால் கொல்லையில் படுதி கண்டாய் இந் உயிர் துறக்க நின்றாயின் மொழி கேட்பாயன்றே சென்னியில் விதியை யாவராயினும் தேர்ந்தாருண்டோ நின்றிடானைய தன்மை நின்ளம் மகிழு மாற்றால் பொன்றினர் எழுதல் வேண்டில் புறக்கடற்கோர் சாராக மன்றல் கொள்ள முதசீத மந்தர கூடம் என்றோர் குன்று உளது அதனை ஈண்டே கொணருதி கூடும் என்றாள் இவ்வகை உரைத்து மாயை ஏகினல் ஏகலோடும் மைவரை என்ன நின்ற மன்னவர் மன்னன் கேளா அவ்வைதன் சூழ்ச்சி நன்றால் அடுகளத் தவிந்தோர் யாரும் உய்வகை இதுவே என்னா உன்னினன் உவகை மிக்கான் ஆகை உவகை கொள்ளா அமுதமந்தரம் மந்தரம் கொண்டேக ஏவரை என்றே இறை பொழுத உணர் தங்கள் காவலன் முன்னிமாய்கேரின் நீங்கி தேவியல் அறிமான் ஏற்று திரளுடைய எருத்தம் புக்கான் இந்திரஞ்சம் தன்னை இறைவன் விழித்து நீ என் புந்தியின் விரைந்து சென்று புறக்கடல் மருங்கின் மேவி அந்தமது அடைந்தோர்க்கு ஆவி அளித்திடும் அமுதம் கொண்ட மந்தரகிரியைக் கீண்டு மற்ற இவன் கொணர்தீ என்றான் விழுமியமாயமான் தேர்வினவிர்கத்தின் முன்னம் எழு கடலினுக்கும் அப்பாலிருந்திடு கடலின் சார் போய் அழிவுறாது அங்கன் நின்ற அமுத மந்தரத்தைக் கொண்டு வழிபடற்கதியின் மீண்டு மகேந்திரம் புக்கதன்றே அக்காலையில் இறதந்தரும் அமுதத்தனி வரையின் மெய்க்கால் வர அந்நாள் வரவெம்பூ செலியற்றி மைக்காலன்மை உயிர் உண்டிடமறியும் படை முழுதும் தொக்காலமது எழுந்தாலன துண்ணென்று எழுந்தனவே பரியின் தொகை முழுது உய்ந்தன பனை போ அலிய நெடுங்கை கரியின் தொகை முழுது உய்ந்தன கடுந்தேர் தொகையேக்கும் அறியின் தொகை முழுது உயிர்ந்தன அவனப்படையாகி விரியும் தொகை முழுது உய்ந்தனமை ஊரது வடிவற்று உடல் அடிந்து இட்டிடும் உயிரானவும் மருமம் அடிகைத்தலம் முடிதோள் முதல் அங்கங்கள் குறைந்தே முடிவுற்றிடும் உயிரானவும் முளர் இக்கனல் பொடிபட்டிடும்யிரானவும் எழுந்திட்ட புவிமே மிண்டிக் கடிது உயிர் எழும் பெஞ்சூர் முதல் அணிகம் எண்டிக் இருநாள் கடலெங்கும் மண்டிக் ககனத்தேழ்வகை உலகங்களும் மல்கி அண்டத்தனி முடிகாருமடைந்திட்டனமிடைந்தே மாதண்டம் எழுத்தோமரம் வயிறப்படைவாழ்கோல் கோதண்டம் முதல் பல்படி கொடுத்தான் அவரணிகம் வேதண்டம் எனச் சேனுயர் வேழம் பரிநிறைகள் மூதண்டம் வெடிக்கும்படி முழங்குற்றன எழுந்தான் பயப்புலி மாமுகன் இரபிப்பகை எழுந்தான் எழுந்தான் எரிமுக வெய்யவன் இளமைந்தனும் எழுந்தான் எழுந்தான் அறத்தினைக் காய்பவன் இருபாலரும் எழுந்தார் எழுந்தார் ஒரு மூவாயிரர் ஏனோர்களும் எழுந்த சூர்க்கின்ற தொல் வடிவம் கொடுத்துண் என்று எழுகின்றோர் பார்க்கின்றனர் அணிகங்களை பகுவாய் திறந்திடி போல் ஆர்க்கின்றனர் தமதாடலை அறைகின்றனர் நம்மேல் போர்க்கின்று வந்தனர் யார் எனப் ஈடுற்றிடு சமரெல்லையில் இடை உற்றிடு படைகள் நாடுற்றிவன் எடுத்தனர் நரை உற்றிடு தும்பை சூடுற்றிடு மணிமாமுடிச் சூரன் புடை தன்னில் கூடுற்றனர் வெம்போ செய்யும் குறிப்பு அன்றே உயிர்ந்து இவர் யாவரும் ஒல்லை எழுந்தே அந்தமில் சேனையோடு ஆர்த்திடு காலை இந்திரஞாலம் எனப்படுமான் தேர் வந்தது தான்வர் மன்னவன் முன்னம் பொற்றையினோடு பொலன் கெழுமான் தேர்வுற்றது மண்பினர் உய்ந்தெழுமாறும் இற்ற பதாதீரைத் தெழுமாறும் தெற்றனமாயவள் செம்மல் தெரிந்தான் மகிழ்ந்தனன் ஆர்த்தனன் வானவர் தம்மை இகழ்ந்தனன் விம்மிதம் எய்தினன் யாயை புகழ்ந்தனன் மேனி பொடித்தனன் நெஞ்சம் திகழ்ந்தனன் நன்னகை செய்தனன் அன்றே உந்தினப்புறும் உண்டியதின்றி முந்திரப்பிடை மூழ்கினன் வல்லே வெந்திரல் ஆளி வியன் தபிசியேறி இந்திர நல்வளம் எய்தியது ஒத்தான் ஓங்கிய சென்னி உயர்ந்தன மொயம்பு வீங்கிய தாலுடன் மிக்கு மதற்பு தேங்கிய சிந்தை செழித்த உரோமம் ஆங்கவன் எய்திய தாரரைகிற்பார் இதன் திடுமைந்தன் இவ்வாற்றால் நெஞ்சம் மகிழ்ந்து அவன் நின்றிடு காலை நஞ்சம் எழுந்திடு நாள் கொல் இது என்றே அஞ்சி நடுங்கினர்கள் எல்லாம் பொன்னகர் வாழ்க்கை புவித்தி செய்வாழ்க்கை பின் நுறுகின்ற பெரும்பத வாழ்க்கை என்னகர் வாழ்க்கையும் எய்திய இன்னே ஒன்னலர் கொல்லும் முன்னோடுதும் என்றார் ஊர்ந்திடும் ஊர்திகள் ஓர்புடை தம்பால் சார்ந்தவரோர்புடை தாம் ஒரு பாலாய் சேர்ந்திடுகைப்படை சிந்திவிண்ணோர்கள் பேர்ந்தெறுகின்றனர் பின்னது நோக்கார் கிள்ளை புறாமையில் கேழ்கிழறம் பிள்ளை மணிக்குயில் பேரிசையாந்தை கள்ளுணும் பண்டு கரண்ட மதாதி புல்லுருவம் கொடுவானவர் போனார் அங்கு நோக்கி அடல் கணவீரர் மங்கியதானையும் மாண்டுலர் யாரும் இங்கு எழுகின்றனர் யாம் இவன் வீந்தாம் சங்கையில் என்று தளர்ந்து அலைவுற்றார் இலக்கரும் எண்மரும் ஏந்தலும் நோக்கி அலக்கணும் அச்சமும் அற்புத நீரும் கலக்கமும் வெய்ய கடுஞ்சினமும் கொண்டு உலைக்கனல் அன்ன உயிர்பொடு நின்றார் வென்றி கொண்ட வேல்குமரன் இவ்விளை வெலாம் நோக்கி நின்ற ஒன்னலன் சூழ்ச்சியும் அளவை சொல் நெறியும் குன்றின் வன்மையும் உயிந்தழு குழுவும் நன்று நன்று எனக் அழல் எழ நகைத்தான் ஆன காலையில் அறிமுகன் பகைஞன் ஏனை மைந்தர்கள் அறத்தினை வெகுண்டிடும் ஏந்தல் சேனை காவலர் யாவரும் சூரன் முன் சென்று மான வீரமூடு இறைஞ்சி நின்று இணையென வகுப்பார் எந்தை நீ இவன் நிற்குதியாம் எலாம் ஏகி கந்தவேளுடன் அவன் படை வீரரைக் கடிந்து சிந்தராகிய பூதர்தம் தொகையையும் செகுத்து வந்து நின்னடி வணங்குதும்பல் விரைந்தென்றார் கொற்ற வீரர்கள் இவ்வகை உரை கொடியோர் மற்று இவ்வாசகம் நன்றெனைப் போற்றுவான் வந்தீர் பட்டலன் பெருவன்மையும் வீரமும் படுத்து வெற்றியின்றி எனக்கு அருளிதிரால் என விடுத்த விடுத்த காலையில் விடாது சூழனிகங்கள் விரவி அடுத்து வந்திடப்பொள்ளனையேகிய ஆர்த்து பிடித்த பல்வகைப்படைகளும் உறும் எனப் பெய்து படித்த வேல்படை நம்பியை என்னவர் வளைத்த தீங்கனல் பெரும் கடவுள் பால் செரியிருள் தொகை போல் வாங்குவில் கரத்து ஐயனை யவுணர்கள் வளைப்ப எங்கள் உற்றனர் பாரிடர் ஏனையோரெம்மாள் தாங்குதற்கு அருதிய பெரும்படை எனத் தளர்ந்தார் விரலுடை பஹ்ரானையும் வெய்யவர் தொகையும் நொறிலுடை கதிகொண்டு சூழ்வுற்றது நோக்கி அறுமுகத்தனிப்பண்ணவன் உயிர் தொகையனைத்தும் இறுதியை புரி கடவுள் மாப்படையினை எடுத்தான் அங்கையில் கொடு சிந்தையால் வழிபடலாற்றி சிங்கமா முகநாதியா மவுணர் தம் திறத்தை சங்கையின்றி நின்றிடு தானேகள் தம்மை இங்கு வல்லையில் நடுதியால் என விடுத்த விடுத்த காலையில் கச்சவி நிறைகளும் விடமும் இடிப்புழாங்களும் ஒரு கடல் பெரும் கணத்தொகுதியும் அளவிலாக்கடவுள் படைக்கலங்களுமாய் விரிந்தது சிவன் படையே இன்ன தன்மையாளரன் படை மூதண்டமெங்கும் துண்ணியார்த்தெழி துண்ணெனச் சென்று சூழுற்று முன்னர் உயிந்து எழும் மவுனர் தம் படையலாம் முறுக்கி ஒன்னலன் தமர் யாரையும் கொன்றதுவே முந்து வெய்ய சூர்பரிசனத் தொகையலாம் முறுக்கி இந்திரப் பெருஞாளமாம் தேர்மி செய்யிருந்த மந்தரப் பெரும் கிரீனைத் துகள் எழமாய்த்து கந்தவேல் படை மீண்டது சிவன் படைக்கலமே அறிமுகத்தவன் ஆதவன் தனை முனம் அழன்றோன் எரிமுகத்தவன் வச்சிர மொயம்பன் முரண்மிகுத்த மூவாயிரர் அறப்பகை முதலோர் விரிகடற்படை வெப்படும் முடிந்து அவன் வீழ்ந்தார் தன்மையங்கு அவையாவையும் கண்டனன் தளர்ந்தான் வன்மை நீங்கினன் கவன்றனன் இறங்கிமை மறந்தான் புண்மையாயினன் உயிர்த்தனன் செயர்த்தனன் புலர்ந்தான் தொன்மை போலவே தமித்தனன் துணையிலாச்சூரன் கண்டகன் படை முற்று ஒருங்கு இறந்தது காணா என் தொகைப்படுபூதரும் ஏனை வீரர்களும் முண்டகம் தனில் இருந்திடு புங்கவன் முதலாம் அண்டர் யா வரும் துயர் ஒரீவகை பெற்றார்த்தார் அழுந்தும் ஆர் இருள் ஒருவி விண்மிசை தனிலடைவோர் கழிந்ததோரிடை ஊற்றினான் மேட்டும் அக்கதியில் விழுந்ததே எனத் நின்றனன் விழிவுற்று எழுந்த தானையே இழந்திடும் அவுணர்க்கு இறைவன் அனைய தன்மையின் நின்றிடும் அவுணர்கோ நாற்ற சினமதி எய்தியன் படையலாம் சிதைத்த பாலனையும் தனிமை செய்து பின்வெல்வன் என்று உளங்கொடுதழல் கண் முனைவன் நல்கிய தேரினை நோக்கியே மொழிவான் கொச்சகத்தியற்மதலை பார்க்குழிய பச்சிர தேருடைவெம்பூதரைவையின் சூழ் கைச்சிலை திரல் வீரரைக் கவர்ந்து போயண்ட கொடு என்று உத்த காலையில் நன்றியென வினவியே ஓடி திருத்தகும் திரள்வாகுவை முதலினோ திறத்தை கிருத்தி மப்பெரும் தானையைக் கிளையடும் வாரி கருத்தை மா மயல் செய்தது கைதவன் கடும் தேர் கையற்தன்மையில் கடற்படை முழுவதும் கவர்ந்து மையல் சிந்தையில் செய்து தன்மையின் இடைத்தாங்கி ஒய் எனச் சென்று மூதண்ட கோளகை ஓழிப்போய் வெய்யவன் பணியாற்றியாண்டியிருந்தது வியன் தேர் நிமலன் அவ்வழித்தானையம் பெருங்கடல் மீங்கத் தமியன் நின்றனன் நாங்கு அது தகுவர்கோன் காணா நமது தேர்வழி நன்றியென உவகையால் நகைத்தான் அமர நோக்கியே பின்னரும் மயர்ந்தார் சூறிடத்துரு சூழ்ச்சியும் துணைவர்கள் தம்மைப் பாரிடத்தொடு முகந்தெழியே மாயையில் படர்ந்த தேரிடத்தியல் வன்மையும் மாங்கனும் தெரிந்தான் நேரிடப் பிறரின்ரியே தமியனாம் நெடியோ கண்டு சீரியோர் கார்முகம் வாங்கியே கடிதோர்த்தின் திரல் கணை பூட்டினம் சேனையைப் பற்றி அண்ட கோளகை புக்குறும் அடுமுரண் தேரை கொண்டு வல்லையின் வருகையென விடுத்தனன் குமரன் விடும் தனிக்கணைவேலன சென்றுவில் வீசி இடம் திகழ்ந்திடும் ஏழ்வகை உலகமும் இமைப்பில் கடந்து மற்றள பதங்களும் நீங்கிவோர் கணத்தில் தொடர்ந்துதண்ட கோகை புகுந்தது து துன்ி வெஞ்சரம்மாய மான் தேர்வழி தொலைச்சி அன்னதைக் கொணர்ந்து ஒல்லையின் மீண்டுள்ளது அம்மா மின்னுலாய் நிமிர் எழிலியை விண்ணினும் பற்றி இந்நிலத்தினில் கொடுவரும் மாறுதத்து இயல் போர் வெந்திரல் நெடுங்கனை மீண்டு ஞால மேலின் திரஞமாம் இரதத்தைக் கொடு கொந்தவிழ் மாலை வேல் குமரன் தன்முனம் வந்ததுவான் அவர் வழுத்தியார்பவே முப்புரம் முடித்தவன் முருகன் தன் கணை எப்போவி வருதலும் இலக்க தெண்மரும் ஒப்பரும் இளவலும் வல்லென் பூதரும் குப்புரல் உற்றனர் கொடியன் தேறினும் குதித்த நற்புடவியில் குமரவேள் இரு பதத்திருமலர்த்தனை பணிந்து பன்முறை துதித்தனர் புடையராய்த் துண்ணி நின்றனர் கதித்திடுபேரருட்கடலின் மூழ்கியே ஆவதோர் காலையில் அகிலம் யாவுமா மூவிரு முகனுடை முக்கணான் மகன் வாவியில் வனப்புடை மாயத்தேர்த்தெறியி தேவர்கள் பரசுரையினைய செப்புவான் தொல் வரம் பெருசூரன் தன் புடை செல்லலை ஆங்கு அவன் முடிகை திண்ணமாள் மல்லல் அம் மாயத்தேரை நீவன் என்றனன் நிகரில் லானையான் ஆண்டு அது வின உராவுணர்கோன் புடை மீண்டிடல் அஞ்சியே மேலே வன்மை போய் மாண்டிடல் பிறப்பிலான் மதலை மாடு உற பாண்டில் அம் தேறது நின்றதே அண்டமது அடைந்த தேரையன் வாளியால் மண்டலம் இழிந்து தன் மறுங்குறாததும் எண்டகு பூதரும் யாரும் மீண்டதும் கண்டனன் அவுணர்கோன் கனலில் சீரினான் அன்னது காண்டலும் கொல் நெடும் சிலையினைக் குறித்து வல்லையின் பன்னிரு கரமுடை பண்ண வன் விசை மின் நிகர்பகழிகள் மீட்டும் வீசினான் மாசரு கங்கை தன்மதலை அவ்வழிக் காய்சினம் கொண்டு ஒரு கார்முகம் வளையி ஆசுக மாறி பெய்து அவுணர் கோமகன் வீசிய கணையெல்லாம் விளக்கினான் அரோ கையனும் அத்துணை காய்ச்சினம் கொளியே ஒய்யனையந்தை தேர்விக்கும் வன்மையோன் மெயிடம் எங்கனும் வெளிபுறா வகை செய்யன பகழிகள் செரித்துப் போர் செய்தான் பொருந்தலன் கனைபட புலம்பிக்காற்றினோன் வருந்தினன் மயங்கினன் மாக்கள் தூண்டலன் இருந்தனன் வரிதவன் இயற்கையாவையும் தெரிந்தனன் குமரவேள் அருளின் செய்கையான் கண்டிடு முருகவேல் கணைகளாயிரம் பின் தொடர் செலவினால் விடுத்து வைய கொண்டிடு சிலையினைக் குறைத்து பல் பெரும் துண்ட அமரர் துள்ளவே கைச்சிலை முறிய சூரன் கண்ணுதற் பெருமான் தந்த முச்சிகை படையொன்று ஏந்தி முடங்குளை யூர்தி தன்னை உச்சி எண்ணீபஞ்சூடும் உலகுடை ஒருவனூர்ந்த அச்சுறு தடர்ந்தேர் முன்னர் அணுகுறத் தூண்டிச் சென்றான் தூண்டியரிமானேறு சூரனதூளத்தில் போந்து மான் தகு தனது தீயவள் உகிற்கரத்தால் எந்தை பாண்டிலம் தேரையாற்றும் பரித்தொகை பதைப்ப மோதி ஆண்டு அயல் நின்ற பூதர் ஆர்த்தது அன்றே அன்னது பொழுது தன்னில் அரிமிசை சென்ற சூரன் தன்னுடை வலங்கை கொண்ட தனிப்பெறும் சூலம் தன்னை பன்னிரு தடந்தோள் கொண்ட பகவன் மேல் திருத்து வீச மின்னன நிலவு கான்று விண்வழி படர்ந்தது அன்றே அண்ணலும் அதனை நோக்கி ஆயிர கோடி வாளி கண்ணகன் சிலையில் பூட்டிக் கதும் என எதிர் தந்துப்ப துண்ணென அவற்றை எல்லாம் சூலவேல் துணித்துவிட்டி நன்னலன்பெ வெகுளித்தியின் நடந்தது அன்றே நடத்தலும் முகம் ஆறு உள்ளோ ஞான நாயகன் ஈந்து உள்ள படைத்திரல் வன்மை உன்னிப்பாணி ஒன்றதனின் மேவி அடுத்திசம் தன்னை அடையலன் முய்த்த சூலம் பிடித்தனை வருதி என்று பேசினன் விட்டான் விட்டிடுகின்ற எல்லை வியன் பெரும் புலிசம் ஏகி நெட்டழற்சிகை மீக்காண்டு நிமிர்ந்திடு சூலம் தன்னை கிட்டுதலொடும் பற்றிக் கிளர்ந்த முத்தலையும் கவ்வி ஒட்டலன் சிந்தை உட்க ஒய்யன மீண்டது அன்றே முத்தலை படையைக் கொண்டு முரண்மிகு குலிசம் செவ்வேள் கைத்தலம் வித்துத்தானும் கதும் என இருந்ததம்மா பைத்தலை பாந்தல் போற்றும் பருவதைச் சிகரம் மூன்றும் இத்தலப் புணரி தன்னில் இடு மறுத்து இயற்கையே போல் ஆண்டது காலை தன்னில் அறுமுகத்து ஐயன் கையில் தூண்டிய குலிசத்தோடு சூலமும் வருதலோடும் காண்த்தகும் அமரர் எல்லாம் கரதலும் உச்சிக் கூப்பி ஈண்டி இவன் தன்னை அட்டே எமையளி என்றார் லும் எந்தை கேளாயிராயிரம் பகழி பூட்டி ஒன்னலன் ஊர்ந்து செல்லும் ஒரு பெருமடங்கள் ஏற்றின் சென்னியில் அழுத்தலோடும் சேன்கிளர்ந்தரற்றி வீழ்ந்து தன்னுயிர் ஒல்லை வீந்து தரையிடைப்பட்டதன்றே ஊர்திய திறந்து வீழ ஒரு தனிச்சூரன் காணா பார்த்தனில் பாய்ந்து நின்று பராபரன் செம்மல் கையில் கூர்த்தரு சூலம் போன கொள்கையும் தெரிந்து பின்னாள் சேர்த்தருவடவை என்ன செயவான் தேரொடுபடையை வவ்வித்திரல் உடை மடங்கள் சிந்தினேரலன் வலியனே போல் நின்றன நனையன் தன்னை சாரதர் தொகையை ஏனைத் தலைவர்கள் தம்மை எல்லாம் ஓரு கொண்டு யானே விழுங்குவன் ஒல்லை என்றான் என்று இவை மனத்தில் உன் நீ இணையறு மாயை நீரால் நின்றுள அவுனர் செம்மல் நேமியம் புள்ளே போல ஒன்று ஒரு வடிவம் எய்தி ஒலிதிரைக் கடலின் ஆர்த்து தன் துணைச் சிறகர் பெற்றதனிப் பெரும் கிரிபோல் உற்றான் கரையடித்தந்தி சிந்தும் காய் சின அரிமேல் உய்க்கும் நரையடி கமலத்தையை ஞாட்பிடையாடற்கொத்த பறையடித்திட்டதே போல் படிமகள் உடலம் விள்ள சிறையடிக்கொண்டு தீயோன் சேனிடை எழுதலுற்றான் மண்ணிடை வரைப்பு முற்றும் மணிச்சிறை எதனான் மூடி விண்ணடைப் பருதி உள்வாழ்விலக்கு ஏ சுழலும் வேலை கண்ணிடை பெருமீன் குப்பை கவர்ந்திட ஊக்கிற்றென்ன துண்ணெனப் பூதர் தானைச் சூழல் புக்கு எரியும் மாதோ அடித்திடும் சிறகர் தன்னாளளவையில் பூதர் தம்மை பிடித்திடும் புலவு நாரும் பெரும் தனி மூக்கில் குத்தி விடற்றிடைச் செரித்து மெல்ல விழுங்கிடும் விரல் தேரைச் சூழும் கொடிய புல் வடிவ கூற்றம் சுற்றிடும் குமரன் தேரைத் தூண்டிய வளவன் தன்னை எற்றிடும் கொடுஞ்சி எஞ்ச இருத்திடும் பதிகள் தம்மை குற்றிடுமூக்கில் சென்னி கொய்திடும் குழிய வீரர் பற்றிடும் படைகள் முற்றும் பறித்திடும் உறித்து வீசும் இத்திரம் மவுனர் செம்மல் இருஞ்சிரைப்புள்ளதாகி அத்தலை கரங்கி வீழ்வுற்றந்தரம் திரிதலோடும் முத்தியை உதவு நோந்தாள் மூவிறு முகத்தன் காணா கைத்தலம் புடைத்து நக்கு நன்றி இவன் கற்பிது என்றான் எரித்தரு சுடர்வேலல் இம்மன பெகுண்டு போரில் இருத்தியமேருவென்ன நிமிர்ந்ததோர் வரிவில் வாங்கி பிறர்கனை அனந்த கோடி மிசை மிசை கடிது போட்டி திரத்தியல் புள்ளாய்ச் சூழும் அவுணன் மேல் செல்ல நெறித்திகள் பகழி மாறி நிமலன் விட்டிடலும் வெய்யோன் சிறைப்புடைக் கொண்டு பாங்கில் சிந்திட அவற்றை மோதி குறைத்திடும் துண்டம் தன்னால் குய்திடும் தாளில் பற்றி முறித்திடும் கிளர்ந்து வானம் முழுவதும் சுழன்று செலைகள் எல்லை முற்றும் படர்ந்திடும் விராவிமேது ஞாலமது அகலம் முற்றும் படர்ந்திடுநாகர் வைகும் வாலிய உலகம் முற்றும் படர்ந்திடும் வந்து பூத சாலமது எரிந்து கவ்வி தலைத்தலை மயங்கிச் செல்லும் சூரன் மற்றினையவாற்றால் சுலாய்க் கொடு திரிதலோடும் பூரணன் அதனை காணா புள்ளென பெயர்வான் தன்னை தேரொடும் தொடர்ந்து கோரல் பழியென சிந்தை செய்து வாரணம் உயர்த்தோன் தன்னை நோக்கினன் வானோர்த்தம் இந்திரன் நனைய காலை எம்பிரான் குறிப்பும் தன்மே அந்தமில் அருள் வைத்துள்ள தன்மையும் மறிந்து நோக்கி சுந்தரனிடும் கண் பீலித்தோகை மாமயிலாய்த் தோன்றி வந்தனன் குமரர் போற்றி மரகத நின்றான் நின்றிடும் மஞ்சை புத்தேல் நெடுநிலம் கிழியமேரு குன்றமும் புறம் குலைத்திடக்கரிகள் வீழ்த்தல கர் நீத்தம் வரந்திட பணிகள் அஞ்சத்தன் துணை சிறகால் மோதி இணையனு ஐய கேளமரர் எல்லாம் வழிபட அழியன் தன் பால் செய்ய பேரருளை வைத்தாய் ஆதலில் சிறுமை தீர்ந்தேன் உயாம் நெறியும் கண்டேன் உன்னடி பறிக்கப் பெற்றேன் பொய் உலா மாய வாழ்க்கை புன்மையும் அகல்வன் மன்னோ அல்லல் செய்தியமரையெல்லாம் அருஞ்சிரைப்படுத்தி வீட்டிப் பல்வகை உலகை ஆண்ட உணர்கோன் பறவை யாக்கை செல்லுழிச் சென்று சென்று செருவினை இழைத்து வெல்வான் கொல்லையில் அடியேன் தன் மேல் ஏறுதி ஊர்தற்கென்றான் உளத்தில் செல்லும் இவ்வுளிமான் தேரின் நீங்கி பன் நிறுநாட்டல் படர் சிறை மயூரமாகி முன்னுறு மகவான் தன் மேல் மொயம்புடன் பொன்னலன் செலவு நோக்கி உம்பரில் ஓர்தல் உற்றான் ஆறு மா முகத்தெம் மன்னல் அசனி போல் அகவியார்க்கும் மாறிலாமயூரம் என்னும் பயப்பரித்தனை நடாத்தி இருசேற்பொழுதில் சூழும் எரியினை அடுவான் முன்னி சூறை மாறுதம் சென்றென்ன அவணனை தொடர்ந்து சூழ்ந்த ஆகிய பொழுது தன்னில் ஆழியம் புள்ளாய்த் தோன்றி மாகமது உலவுகின்ற மாற்றலன் அதனை நோக்கி சீகராளக்கரென்னெழித்து மேல் சென்று தாக்க அரசன் தானும் கிடைத்தமர் புரிதலுற்ற நிறங்கிழர் பசலை துண்ட நீட்டியே யாக்கை முற்றும் மரம் கொடு கேண்டு செந்நீர் வாய்ப்படக் கவ்வி வாங்கி புறங்கிழர் சிறைகள் தம்மால் புடைத்து வெங்காலில் தாக்கி பிரங்கு புல் உருவமானோர் இவ்வகை பெரும்போர் செய்தார் இத்திரம் பொருத காலை பிணிமுகத்து ஏந்தல் தன்னை பைத்தலை உடைய தூவி பறித்திடனம் முற்றும் குத்தி வெங்குருதி வீட்டிற்குருமணி கலாபம் ஈர்த்து மெய்த்துயர் புரிந்தான் நேமி புள்ளுரு கொண்டவையோ அச்சையல் முருகன் காணா ஆறழல் என்னக்கு கைச்சிலை அதனை வாங்கிக் கடும் தொழில் லவுணர் மன்னன் உச்சியின் முகத்தில் காலில் உரத்தினில் சிறைகள் தம்பில் வச்சிற நெடுங்கண் வாழி வரம்பில தொடுத்து விட்டான் விட்டிடுகின்ற வாழி வெய்யவன் அங்கம் எங்கும் பட்டிடுகின்ற காலை பதை பதைத்து உதறி சிந்தி எட்டுள திசையும் வானும் இரு கடல் உலகம் எங்கும் கட்டழல் சிந்தி சீரிக் கரங்கனத்திரியான் திரிந்திடுகின்றடத்தனிவேலல் புறந்த நின்ற பொ நடாத்தி ஏகி அறம் தெரு கணைகள் தூண்டி அகிலமும் அவுணந்தன்னை துறந்து அமரிழைக்கல் உற்றான் விண்ணவர் தொழுது போற்ற அத்தகும் எல்லை தன் நின்னவுணர்கள் எவர்க்கும் மேலோன் எய்த்துளம் மெலிந்து சாலையிடருழந்து இரக்கம் எய்தி மெய்த்தழல் என் நச்சீரி வேல் படை கொண்ட செம்மல் கைத்தளத்திருந்தவில்லை கரிப்பது கருதி வந்தான் வருவது நிமலன் காணாமலர்க்கரம் ஒன்றில் வைகும் ஒரு தனிவொள் வாழ்வீசி ஒன்னலன் பறவையாக்கை இரு துணியாகி வீழை எறிந்தனன் எரிதலோடும் அரியயன் முதலாம் தேவரனை வரும் ஆடல் கொண்டா தாரார் வாகை சூடிய வேலோன் தன் கையில் கூறார் வாழால் புள்ளுருவத்தை குறைவிக்க சூறாம் வெய்யோன் அண்ட முகத்தை தொடங்கி பாராய் நின்றான் விண்ணவர் யாரும் பறிவைத்பட்ட ஆழ்திரை நேமி நேமிடை தூர்த்து தாழ்வில் செல்லுமாதவர் தேரை தடை செய்து சூழிக் கால்கள் வான் நெறி செல்லும் துறை மாற்றி வாழித்திக்கை மூடினன் நின்றான் படியானோ ஆரார் சென்னி பண்ணவன் மைந்தனது காணா சீரா நன்றார் சூர்புரி மாயத் திறன் என்ன கூறா செஞ்சிலை தன்னை குனிவித்தே கூறார் வெங்கோலேழு தொடுத்தே செய்வான் நெடுவானத்தின் காரும் எழுந்தே நிமிரைதி முடிவான் வியோன் பாரகமாய் என் முன் நின்றான் கடல் ஏழ் என்னும் தன்மையின் நீவீர் கடிதேகி அடுவீர் என்றே விட்டனன் யார்க்கும் அறிவொண்ணான் ஒற்றை செவ்வேலோன் விடுவாளி உலகெல்லாம் சுற்றிக் கொண்டே உண்டிடும் நேமி செற்றத்தோடும் ஆற்படும் ஏகி திரை வீசி மற்ற அச்சூரன் தன் உருவத்தை வளைவுவுற்ற வளையாபெஞ்சூர் மாயிருஞால வடிவத்தைக் களையா உண்டே இன்மையதாக்கிக் கண ஏழும் திளையார் நீத்த தொல்லுரு நீங்கிச் செருவின் கண் விளையாடுற்றயம் பெருமான் பால் மீண்டுற்ற காணாவையோன் பாருரு நீங்கிக் கடலெல்லாம் கூணா வையம்பானொடுமுண்டற் கெழுமா போல் ஏனார் நீத்த தோர்வடிவாகி இறைமுன்னம் நீணாகத்தின் காரும் நிமிர்ந்தே நின்றிட்டான் நேரான் மாயத்தொல் உருவத்தின் நிலை நோக்கி கூறார் வாழி நூறு தொடுத்தே கொடியோன் பால் சேரா ஊழித்தீ இயல்பு ஆகிச் செறிவுற்று பேராது அட்டே வம் என விட்டான் பெயர்வில்லான் அவ்வாறு ஆகவாளிகள் நூறும் அருள் நீரால் வெவ்வாய் அங்கிப் பேருவாகி விரவிப்போய் தெவ்வாய் நின்றோ நீத்தமது ஆகும் செயல் நீங்க வெவ்வாயும் சென்று உண்டன அம்மாயிரை தன்னில் தன் தாது ஆக்கும் நீத்த இயற்கை தனையெல்லாம் உண்டாளித்தேவாளிகள் மீண்டே ஒரு காலை கண்டான் மாயத்தன்மை படைத்தோன் கனல் மேனி கொண்டான் அண்டம் காரும் நிமிர்ந்தே குலவுற்றான் குலவும் காலைக் கண்டு நகைத்தே கூற்றென்ன நிலவும் செங்கோல் ஆயிரம் வாங்கீடு சண்டச் சூரை நேகி சூர் பலவும் செற்றேவம் என உய்தான் பரமானோ உய்க்கும் காலத் தொய்யனையேகி உலகெங்கும் திக்கும் வானும் சூழு மருத்தின் திற நெய்தி மைக்கும் தூமம் போல்பவன்மை தீவடிவெல்லாம் பொய்க்கும் வண்ணம் சாடின ஐயன் புகர்வாளி வண்டுலா வருவாகயம் தாரினான் கொண்டெழுந்த கொழும் தழல் யாக்கையை உண்டுவாளிகள் ஒய்யன மீண்டு ஒராய் அண்டர் நாயகன் பாங்கர் அணைந்தவே ஆங்கு அவ்வெல்லையில் அவ்வடிவத்தினை நீங்கு மாற்றலன் நீழ்சின மேற்கொள்ளா ஓங்கும் ஓதை உருவு கொண்டு ஆர்த்தலும் ஞாங்கர் எந்த நகையொடு நோக்கினான் ஆய்ந்து வாளி ஓர் ஆயிரம் நூற்றினை வாய்ந்த கைக்கொடு மாற்றலன் வன்மையை பாந்தளாகி படுத்து வம்மோ எனா ஏந்தல் கூறியமைப்பினில் தூண்டினான் மன்னவன் காற்றின் யாக்கை கரப்பமிசை ஆற்றல் மேவி அணைந்துடன் மீண்டன வேல் தடக்கை விமலன் புடைத்த நில் இன்ன தன்மையில் இரு நாள் வரை துன்னலன் தொலையாது அமராற்றியே பின்னும் மாயையின் பெற்றியை புந்தியுள் உன்னியே பல்லுரு கொடு தோன்றினான் ஓவாயியல்புரி மூவரில் ஒரு சார்வரும் ஒழியும் தேவாசுர பிரராம் என ஒரு சார்வரும் சேனாள் கோவாம் என ஒரு சார்வரும் ஒரு சார்வரும் குரல் போல் ஆவாய கொடும் கூற்றென ஒரு சார்வரும் அன்றே பேயாம் என ஒருபால் வரும்ள்ம் புகைப்படலை தீயாம் என ஒரு பால் வரும் திசையங்கனும் சுழலும் ஓயா மறுத்தினம் மாம் என ஒரு பால் வரும் அகிலம் பாயா எழுத்திரையாழியில் ஒருபால் வரும் பரவி ஒரு சார் விடம் என வந்திடும் ஒரு சார் வரும் பணி போல் ஒரு சார் முகில் என ஒரு சார் வரும் இருள் போல் ஒரு சார் உறும் என வந்திடும் ஒரு சார் வரும் வரை போல் ஒரு சார் தனது உருவாய் வரும் ஒரு சார்வரும் கதிர்போல் தொக்கார் பல படையாமென ஓர் சார்பரும் சூழும் திக்கார்களிற்றினமாம் எனசார்பரும் சினத்தால் நக்கார் தரும் அறியேறென ஒரு சார்வரும் நலிவான் அக்கால்வரு தனிப்புள்ளென ஒரு சார்வரும் அன்றே கரியின் முகத் துணைவன் என ஒரு சார் வரும் கடுங்கண் அரியின் முகத்திளையோன் என ஒரு சார் வரும் அழக்கற்பரியின் முகத்தினில் வந்திடு பாழிக் படுக்கும் எரியின் முகத்தனி மைந்தனில் ஒரு சாரிடையே எல்லோன் தனி ஒரு சார் ஏனை சொல்லோங்கிய திறன் ஒரு சார் சூழ்ச்சி வல்லோன் என ஒரு சார் வருமான பல்லோர்களும் செறிந்தாலென ஒரு சாரிடை படரும் இத்தன்மையில் அவுணர்காண்டும் செறிவாகி அத்தன் தனிப்புடை சூழ்தலும் அவை நோக்கிய இமையோர் சித்தன் தளர்ந்திரிகுற்றனர் திரிகுற்றனர் ஹம்மா கத்தும் கடற்புவிமாய்ந்துயிர் எனவே அங்கு அதன் நோக்கி ஆயிரோடி வாளி செங்கையில் வாங்கி வாங்கும் திருநெடும் சிலையில் பூட்டி இங்குள அமரர் அமர்த்தங்கள் இருஞ்சிறைய வந்து பங்கையன் சிறை செய்து இட்ட பகவன் மற்ற இதனை சொல்வா தெவ்வடு பகழியன்னும் தேவிர்காள் நீவிரேகி மெய்வலி படைத்து நின்ற மேபலன் ஒருவன் கொண்ட இவ்விடை அட்டு நீக்கியே குதிரென்று விட்டான் விட்டுடு சிலி முகங்கள் விரைந்து போய் வீங்கி ஒட்டலன் கொண்ட ஒவ்வொன்று உருவினுக்கு எழுமையாகி எட்டுள புலமும் பானும் இரு நிலவரைக்கும் ஈண்டி அட்டு அடல் பெற்ற அம்மா அணைய வன்மாயம் தன்னை உடல் சினமோடு சூரன் ஒருவனாயங்கண் நின்றான் அடல் வலி கொண்ட வாழி அந்தர நெறியான் மீண்டு புடை ஒரு சரங்களோடு பொல்லென தூணி புக்க சுடர் நெடும் தனிவேலல் அவன் முகம் நோக்கி சொல்வான் வெம்புயலிடையில் தோன்றி விழிந்துடு மின்னுவென்ன இம்பரில் எமது முன்னம் எல்லையில் உருவம் கொண்டாய் அம்பி எல்லாம் அட்டனம் அழிவிலாத நம் பெருவடிவம் கொள்வனன்று கண்டிடுதி என்றான் கூறிமற்று இணையதன்மை குறை கடல் உலகம் திக்கு மாரிலா புவனம் அண்டம் வானவர் உயிர்கள் யாவும் ஆறு மாமுகத்து வள்ளல் மேனியில் அமைந்தது அன்றி வேறு இலை என ஆங்கு ஓர்வியன் பெருவடிவம் கொண்டான் உள்ளடி வரைகள் யாவும் உன் புறவடியின் நீத்தம் வள்ளுகிர் விரல்கள் முற்றும் வான் ஒரு மேரு நாள் கோள் எள்ளரும் பரடு தன்னில் இருனல் கிரைவன் சோமன் நள்ளிருள் அணையமேனின் இறுதியோடு அரக்கர் நடிதிரள் கணைக்கால் தன்னில் ஆரிடர் மணிகள் சானு வடிவமை முழந்தாள் விஞ்ஞைவானவர் ஆதியானூர் தொடைதனின் மகவான் மைந்தன் தொடை முதல் நடுவன் காலன் கடிதடத்த சுரர் பக்கம் கடவுளர் யாரும் நிற்ப இருப்பினில் நாகர் கோசை எல்லையில் மருந்தே உந்திக் கருப்படும் உயிர்கள் மார்பில் கலைகள் முன்னூலில் போதம் அருப்பையில் உரோமத்தண்டம் அங்கையில் அகில போகம் திருப்பெரும் தடந்தோல் வைப்பில் செங்கண்மால் விரிஞ்சன் மெல்லிதழ் செங்கை விரல் மிசை அணங்கின் நல்லார் ஒல் ஒலி அங்கி கண்டம் மணிவாய் வேதம் பல்லிடையெழுத்து நாவில் பரம ஆகமத்தின் வேதம் நல் இதழ் மனுவின் விஞ்ஞை நாசியில் பவனன் மன்ன கருணை கொள் விழியில் சோமன் கதிரவன் செவியில் திக்கு திருநுதற் குடிலை வைப்பு சென்னியில் பரம ஆன்மா மரபினின் மேவித் தோன்ற மாறிலாதிருக்கும் தொல்லை ஒரு தனதுவம் காட்டி நிற்றலும் உம்பர் கண்டா செஞ்சுடர் அனந்த கோடி செறிந்ததொருங் குதித்ததென்ன பிஞ்சிய கதிர்கான்ள்ளவியன் பெருவடிவை நோக்கி நெஞ்சகம் துளங்கி விண்ணோர் நின்றனர் நிமலமூர்த்தி அஞ்சல் மின் அஞ்சல் மின் என்று அருளினான் அமைத்த கையான் அண்டர்கள் யாரும் எந்த வினவியுள்ளம் குண்டிடு விதிப்பு நீங்கி உவகையால் தொழுது நின்றார் தன் துளிவரையதென்ன தனப்பரச்சி தரும் ஊழிக் கொண்டலின் தோற்றம் நோக்கி குலவுருமஞையே போதியும் முதலும் இல்லா இப்பெரு வடிவம் தன்னை கரைவிடம் உரழும் சூரன் கண்டு விம்மிதத்தின் நிற்ப அறிவரும் உணர்தல் தேற்றா ஆறு மாமுகத்து வள்ளல் சிறிது நல் உணர்ச்சி நல்க இணையன செப்பல் உற்றா என்னிலா உணர்த்தானை யாவையும் இமைப்பில் செற்று விண்ணுலாண்டம் தோறும்பியன் சமராற்றி என்பால் நன்னினார் தம்மை எல்லாம் நாமறத்தடிந்து வீட்டி வண்ணமான் தேரும் மீண்டு வரா நெறிடுத்தும் நீக்கி கொண்டவென் மாயமுற்றும் கொடும் சரம் அதனால் மாற்றி அண்டமும் புவனம் யாவும் அவரரும் பிறவும் தன் பால் கண்டிடும் வடிவம் ஒன்று காட்டி என் கண் முன் நின்ற கோலமா மஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் அந்நாள் பரிசு இவை உணர்ந்திலேன் யான் மால் அயன் தனக்கும் ஏனைவானவர் யார்க்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ ஒற்று முன்னம் வந்தோன் ஒரு தனிவேலோன் தன்னைப் பற்றீகள் இன்றி நின்ற பராபரமுதல்வன் என்றே சொற்ற சொற்றான் துணிபு எனக் கொண்டிலேனால் இற்றை இப்பொழுதில் லீசன் இவன் எனும் தன்மை கண்டேன் மீயர் வடிவம் கொண்டு மேவிய தூதன் சொற்ற சரதம் அம்மா மத்தியான் பெற்ற ஆயவை முழுது மற்றும் படைத்த செம்மல் தூய பொற்பதரோமத்தில் தோன்றியே நிற்கும் அன்றே அண்டர்கள் முனிவர் ஏனோரகிலமும் காட்டி அண்ணல் கொண்டிருபடிவமுற்றும் குருத்தியார் தெரிதற்பாலார் என் தருவிழிகள் யாக்கை எங்கனும் படைத்தோர்க்கேனும் கண்டிடானந்த கோடி கற்பமும் கடக்கும் அன்றே சீர்குமரேசன் கொண்ட திருப்பெரு வடிவம் தன்னில் ஏற்குறும் ஒழியும் சீரும் இளமையும் எழிலும் எல்லாம் ஆர்க்குள உலகிலம்மார்ப்புதோடும் பல்கால் பார்க்கினும் தவிட்டிற்றில்லை இன்னும் என் பார்வை தானும் நேரிலனாகியீண்டே நின்றிடும் முதல்வன் நீடும் பேர் குரு அதனை நோக்கிப் பெரிதும் அச்சுறுவதல்லால் ஆர் இது நின்று காண்பார் அமரரில் அழிவிழாத சீரி எம் வரம் கொண்டுள்ளேன் ஆதலில் தெரிகின்றேனால் ஆயிரோடி காமர் அழகெலாம் திரண்டொன்றாகி மேயினை எனினும் செவ்வேல் விமலமாம் சரணம் தன்னில் தூயனல் எழிலுக் காற்றாது என்றோன் மாயிருவடி விற்கியலாம் யார் வகுக்க இங்கு எனது உயிர் போல் உற்ற இழவலும் இளைய செய்யும் செங்கையில் வேலோன் தன்னைச் சிறுவன் என்று எண்ணல் கண்டாய் பங்கையன் முதலோர் காணா ஆகும் என்றார் அங்கு அவர் வாரும் சரதமே ஆனது அன்றே அண்ணலார் குமரன் மேனி முதல் முடியின் காறும் எண்ணிலா ஊழிகாலம் எத்திரம் நோக்கினாலும் கண்ணினாலடங்காது நீ கருத்தினாலடங்காது என்பால் நன்னினான் அவருக்கு என் கையளியன நாட்டலா மே திருவிய வெகிளி முற்றும் தேர்ந்தன செருவின் ஊக்கம் அருகியது உரோமம் புள்ளியாயின விழியில் தூணீர் பெருகியது இவன் பாலன்பு பிறந்தன தமியேற்குள்ளம் உருகியது என்பு தானும் உலைமெழுகு ஆகும் அன்றே போயினகந்தை போதம் புகுந்தன வலத்ததான தூயதோர் தோளும் கண்ணும் துடித்தன புவனமெங்கும் மேயின பொருள்கள் முற்றும் வெளிப்படுகின்ற விண்ணோர் நாயகன் வடிவம் நற்றவப்பயன் இது என்றோ சூழுதல் வேண்டும் தாள்கள் தொழுதிடல் வேண்டும் அங்கைத் தாழுதல் வேண்டும் சென்னி துதித்திடல் வேண்டும் தாளும் ஆழுதல் வேண்டும் தீமை அகன்று நான் இவற்காலாகி வாழுதல் வேண்டும் நெஞ்சம் தடுத்ததுமானம் ஒன்றே ஒன்னலர் பொருட்டாலேகி உரு சமரிழைத்த செம்மல் தன்னுரு அதனைக் காண்கின் முனிவதே தகுதியாகும் வன்னி கொள்வெண்ணையே போல் வலியழிந்து உருகிற்று என்றால் என்னுடை வயத்தவன்றோ உணர்ச்சியும் யாக்கை முற்றும் ஏட விழலங்கள் மார்பன் என்னுடன் இந்நாள் காறும் நீடியைகள் போராற்றி நீங்களான் நின்றதெல்லாம் ஆடலின் இயற்கை என்றே அறிந்தனன் அஃது ஆண்டு தன்னான் சாடிய வேண்டும் என்னின் யாரது தாங்கற் பாலார் ஏதமில் அமரர் தம்மையான் சிறை செய்ததெல்லாம் சீதன உரைத்தார் பல்லோர் அன்னதன் செயற்கையாலே வேதமும் அயனும் ஏனை விண்ணவர் பலரும் காணா நாதன் இங்கு அணுகப் நன்றதே நன்றதேயானே ஒன்று ஒரு முதல்வனாகி உரை தருமூர்த்தி முன்னம் நின்று அமர் செய்தேன் நெஞ்சினி தளரேன் அம்மா நன்றி பெருமை பெற்றேன் வீரனும் நானேயானேன் என்றும் இப்புகழே நிற்கும் இவ்வுடல் நிற்பது உண்டோ வானுளோர் சிறையை நீக்கி வள்ளலை வணங்கி இந்த ஊனு உலாம் உயிரைப் போற்றி அழியற் போல் ஒருவன் என்னின் ஆனதோ எனக்கிது அம்மா ஆயிர கோடி அண்டம் போனதுவோர் புகழும் வீரத் தன்மையும் பொன்றிடாவோ என்னை இத்தகைய பண்ணி நிற்றலும் எவர்க்கும் மேலோன் உன்னாரும் தகைத்தாய் நின்ற ஒரு பெரும் தோற்றம் நீத்து மின்னிவர் கலாபம் ஊர்ந்தவியன் உருக்கொண்டு நன்னி துன்னலன் போதம் மாற்றித் தொன்மை போலாக செய்தா காரணனாகித்தானே கருணையால் எவையும் நல்கி ஆருயிர் முழுது மேவி அனைத்தையும் இயற்றி நிற்கும் பூரண முதல்வன்மைந்தன் போதகம் அளித்து மாற்றி சூரனை மயக்கம் செய்யும் சூழ்ச்சியோ அறியதன்றே அத்தகு காலைத்தானே அவணர்கோன் உணர்ச்சி நீங்கி சித்தமதியிடையே தொல்லைச் சீற்றமும் இகலும் உற்ற மேய்த்தகுழவித் திங்கள் விண்ணறிச் செல்லச் செல்லும் எத்திசை இருளும் மன்னது அகன்றுழி எழுந்ததே போல் பிழிமுகம் உயர்த்து நின்ற பெருந்தகை தோற்றம் காணோத்தனிவரும் சினமேற்கொண்டு சமரின் மேல் ஊக்கம் சேர்த்தி அணியதென்றின்மை என்ங்கையோடங்கை தாக்கி மணிமுடி துளக்கினக்கு மற்றிவை புகழல் உற்றான் சேயுருவமைந்த கள்வன் மாயையின் ஒன்று காட்டி காட்டியனை இவன் மையல் செய்தான் யது உடைத்தேன் என்றாலக் கொப்புண்டென்றும் காயமதழ் விழாதேன் கருத்தழுகின்றதுண்டோ குன்றினை எறிந்த வேல்கை குமரனுடு அமரது ஆற்றி வென்றிடுகின்றேன் மெல்ல மேலது நிற்க இந்த வந்திரல் சமரை மூட்டி நின்றவானவரை எல்லாம் தின்று உயிர் குடித்து முன் என்றினம் சிறிது அகழ்வன் என்றான் ஆயது துணிவாக் கொண்ட அவுணர்கள் மன்னன் பின்னும் தீயதுவோர் தொல்லை மாயச் சீர்கொள் மந்திரத்தைப் பண்ணி ஞாயிறு மருட்கை கொள்ள ஞாலமும் ககனமுற்றும் வாயிருள் உருவம் கொண்டு மறைந்து நின்று ஆற்கள் உற்றான் தென் நேமி தந்தில் தீவிடம் எழுந்ததென்ன என்று செய்யலை முற்றும் இரு நிலவரைப்புமெல்லா அண்டமுமாகி ஈண்டும் ஆறிருள் வடிவை வானோர் கண்டனர் அவுணன் மாயம் ஈது எனக் கலக்கம் உற்றார் அத்துணையவுனர் மன்னன் அவ்விருள் இடையே பாய்ந்து பத்திக்குள் சிகரம் மன்னப்பலை அளவை தீர்ந்த கைத்தலம் உழதுவோர் யாக்கை கதும் எனக் கொண்டு விண்ணோர் மெய்த்தொகை நுகர்வான் உண்ணி விண்ணடை கிளர்ந்து சென்றார் ஆடியல் கொண்ட சூரன் அந்தரத் திழலும் வானோர் கூடிய ஓதி தன்னால் குறிப்பினால் தெரிந்து நம்மை வருவன் என்ன தலைத்தலை சிதறினில்லாது ஓடினர் கூற்றை நேர்ந்த உயிரின இரங்கல் உற்றார் நன்னினற்கு இனியாய் ஓலம் யான நாயகனே ஓலம் பண்ணவர்க்கு இரையே ஓலம் பரஞ்சுடர் முதலே ஓலம் எண்ணுதற்கு அரியாய் ஓலம் யாவையும் படைத்தாய் ஓலம் கண்ணுதல் பெருமான் நல்கும் கடவுளே ஓலம் ஓலம் தேவர்கள் தேவே ஓலம் சிறந்த சிற்பரனே மேவலர்க்கு ஈடியே ஓலம் வேல்படை விமலா ஓலம் பாவலர்க்கு எளியாய் ஓலம் பன்னிரு புயத்தாய் ஓலம் மூவரும் ஆகி நின்ற மூர்த்தியே ஓலம் ஓலம் கங்குலின் எழுந்த கார்போல் கனையிருள் மறைவின் ஏகி நுங்கிய செல்வான் சூரன் ஓடவும் நோன்மையில்லே எங்கு இனி உய்வம் ஐய இறையும் நீ தாழ்கல் கண்டாய் அங்கு அவன் உயிரை உண்டியம் மா வியருகின்றார் தேற்றலை போலும் ஏது சிறிது நீ பாணிப்பாயே ஆற்றலின் மறைந்து நின்றே இளமும்தானே உண்ணும் மாற்றல் அண்ணா விதன்னை வாங்குதிவல்லையன்னா போற்றினன் முதல்வன் தன்னை மயூரமாய்க் கொண்ட புத்தேள் அங்கவர் முழியும் வெய்யோ நாத்தலும் தெரிந்து செவ்வேள் செங்கையதொன்றில் வைகும் திருநெடுவேலை நோக்கி இங்கிவன் ஆகம் போழ்ந்தே ஏகுதீமைப்பின் என்ன துங்கமதுடைய சீர்த்தி சூரன் மேல் செல்லத் தொட்டான் ஏ முர்கன் தொட்ட இருதலை படைத்த ஞாங்கர் ஆயிரம் கோடி என்னும் மறுக்கரில் திகழ்ந்து தோன்றி தீ அழல் கான்று சென்றிட அவணன் கொண்ட மாயிருள் உருவமுற்றும் வல்விரைந்தகன்றது அன்றே அன்னவன் தனது மாயம் அழிந்ததும் ஐயன் வைவேல் முன்னுருமாறு நோக்கி முடிவிலா வரத்தினேனே என் இவன் செய்யும் அம்மா இவன் விடும் இயக்கம் என்ன உன்னினன் முறுவல் எய்தி உருகெழு சீற்றம் கொண்டான் வாரிதி வளாகம் தன்னை மாதிர வரைப்பை மீக்கீழ் சேரு நிலையம் தன்னை திசைமுகன் முதலாவுள்ள ஆறுயிரோடும் வீட்டி அடுவன் மேலிதனை என்ன சூரியனும் அவுணன் மற்றை தொடுகடல் நடுவண் வன்னியின் நலங்கள் கான்று வாந்தழை புகையின் நல்கி பொன்னென இணர்கள் இன்று மரகதம் புறைய செந் நிறமணிகள் என்ன தீம்பழம் கொண்டு கார்போல் துன்னு பல்கவடு போக்கிச் சூதமாய் அவுணன் நின்றான் மாசரு ககனகூட வரம்பதன் அளவு மேல் போய் ஆசையின் எல்லை காரும் அளவை தீருளவை ஓற்றி காசினி அகலம் தாங்கும் கச்சவத்துணைத்தூரோட்டி பாசடை பொதுளிவெஞ்சூர் பராறைமால் வரையின் நூரதென்னும் ஓராயிரநூறதென்னும் ஓசநேயளவையான்ற பராரை மாபுருவமாகிப் பலவுடை சினைமான் கொம்பர் விராவிய சூழ்ச்சி தன்னால் வேலைகள் முழுதும் விண்ணும் தராதல வரைப்பும் எல்லாம் தன்னிழல் பரப்பி நின்றான் நெடும் கலை முயல் மான் கொண்டு நிலவும் அம்புலியும் நீத்தம் அடுங்கதிர் படைத்த கோவும் அழகையை யாழிதானும் கடங்கலுகின்ற ஆசை கரிகளும் கடாவிற் செல்லும் மடங்களும் பெருவச் சூரன் மாவுரு கொண்டு நின்றான் மிக்குயர்வணம் அன்னமிசைப்படும் எகின புள்ளும் மைக்குயில் சேவலாகி மயூரமாம்பலியன்தானும் புக்கமர்தெரிக்கும் ஆடற்பூவையும் கொடியதான குக்குட முதலும் மஞ்சக் கொக்குருவாகி நின்றான் காலினு மொயம்பன் உட்கக் கச்செவி கவிழ்ந்து சோர வாலிய வசுக்கள் ஏங்கி மலர்கரம் மறிக்கவையோன் பாலர் மெய்வியரா நிற்ப பனைமுலை அறிவைமார்கள் சேலனும் விழிகள் பொத்த சேகரமாகி நின்றான் அத்தியின் அரசு பேர ஆலமும் தெருக்கில் ஏங்க நெய்த்திரல் வாகை வன்னி மெலிவுற வீரையாவும் தத்தமதிருப்பை நீங்க தாதவள் நீபத்தாரோன் உய்திடு தனிவேல் முன்னர் ஒரு தனிமாவாய் நின்றான் நிலமிசை இணையவாரோர் நெடும் பெரும் சூதமாகி உலவையின் செறிவு தன்னால் உம்பரும் திசையும் ஏற்றி தலை முதல் அடியின் காரும் சாலவும் தளர்ந்து தள்ளுற்று அலமறுவாரிற்றானே அசைந்தனன் அசைவிழாத பைவிரி பாந்தட்பு தேள் பரம் பொறாதழுங்கப் பாரின் மைவிரி படிவச் சூரை மாறுதம் எரிய மாழை மேய்விரி குடுமிக் கோட்டு அவுணன் யாக்கை நன்முடிவது ஓரா இடிந்தன ஞாலம் ஏழ்வகைப் பிலங்கள் முற்றும் பொடிந்தன கமட நாகம் புரண்டன புழைக்கை மாக்கள் முடிந்தன மறிந்த வேலை முழுவதும் ஒன்றாகுற்ற மடிந்தன உயிரின் பொம்மல் வரை குலம் அறிந்த அன்றே தாரகை உதிர்ந்த கோழும் தலை பனித்திரிந்த வெய்யோன் தேரொடுமாவும் தானும் தியங்கினன் திங்கட்புத்தேள் தேருருமானம் நீங்கிப் பெயர்ந்தனன் ஏனை வானோர் மேருவும் கையிலை வெற்பும் புக்கனர் வெறுநீரா ஏற்றமில் சுவர்க்கமுற்றும் இட்டன அதற்கும் அப்பால் மேல்திகள் முனிவர் வைகும் உலகமும் பகிர்ந்து வீழ்ந்த நாற்றிசை முகத்தன் மாயோ நண்ணிய உலகும் அற்றே சாற்றுவதி கொல்லண்ட சூழலும் தகர்ந்தது அன்றே தெண்டிரை நடுவன் நின்ற தீயவன் செயலும் அன்னான் உருவும் கொள்கையும் வலியும் சீரும் அண்டர்கள் எவர்க்கும் மேலாமாதியம் பகவந்தொட்ட விண்டொடர் தனிவேல் காணா வெஞ்சினம் விளைத்தது அன்றே தேயுவின் எடுத்த அண்டத்திறங்களும் பிறங்கு ஞாலத்து ஆயிரக்கோடி அண்டத் தங்கியும் ஒன்றிற்றென்ன மீ உயர்ந்தொழுகியான்றோர் வெறுவரும் தோற்றம் கொண்டு நாயகன் தனது தெய்வப்படைக்கலம் நடந்தது அன்றே வயிற் திடுநிலைமை சான்ற வன்கணான் உயிரை ஒவ்வ செய்யத்திடும் தெய்வச் செவ்வேல் திணி நில வரைப்பில்லண்டம் மயிர்த்தொகையாக ஏனை பூதமும் அழியாங்கள் உயிர்த்தகை முறுக்கத் தோன்றும் ஒருவனிற் சென்றது என்றே மாறமர் உழந்து பன்னாழ்வரம் பரு பிரமாவார் வேறிலையாமே என்ற இருவரும் வெறுவி நீங்க ஈரொடு முதலும் இன்று எழுகிரி விலக்கி விண்மேல் சேரலின் நிலைமை காட்டிப் படர்ந்தது கடவுட்செவ்வே வேதனையகத்தராகும் விண்ணவர் படைகள் தம்முள் யாதனை இதற்கு நேராயி அம்புவதெரியில் தோன்றி பூதனை உயிருண் கள்வன் புண்டரீகத்தன் வன்மை சோதனை புரிந்த மேலோன் என்பது அல்லால் மண்டல நிலத்தின் வைப்பும் வாரிதி ஏழுமற்றைத் தெண்டிரைக் கடலும் வானும் சேனுயர் பிரல் முற்றும் எண்டிசைப்புறமும் மண்டத்தேணியின் பரப்பும் ஈண்ட ஒன் தழல் சிகையின் கற்றை உமிழ்ந்ததால் ஒருங்கு ஞாங்க பற்றிய யகிழிபாறில் படர்ந்தன பௌவம் யாவும் சுற்றிய திசையும் வானும் சூழ்ந்தன சோதி வைகும் பொற்றையதொன்றே அல்லாப் பொறுப்பெலாம் செறிந்த பொன்றோய் கற்றயம் கதிரின் நண்டச் சூழலும் கதுவல் உற்ற விடம்பிடித்தமலன் செங்கண் வெங்கனல் உறுத்திப் பாணி இடம் பிடித்திட்ட தீயில் தோய்த்து முன் இயற்றியன்ன உடம்பிடித்தெய்வம் இவ்வாறு கெழு செலவின் ஏகி மடம் பிடித்திட்ட வெஞ்சூர் முதல் தடிந்தது அே ஆடல் வேலெறிதலோடும் மாமிர அண்டகூடமும் அலைத்த கள்வன் அறற்றொடு குறைந்து வீண்டும் வீடிலன் என்ப மன்னோ மேலே நாழ்வரத்தின் என்றால் பீடுருத்தவமே அன்றி வலியது பிரிதொன்றுண்டோ கிள்ளையின் பதனம் மன்ன கேழ்கிழற்ப சுங்காய்த் தூங்கி தள்ளரும் நிலைத்தாய் நின்ற மாவுரு சாய்தலோடும் உள்ளுரு சினமிக் கொள்ள ஒல்லை தொல் உருவம் எய்தி வள்ளுரை உடைவாள் வாங்கி மலைவது கருதி யார்த்தான் செங்கதிரையில் வாழ்கொண்டு செரு முயன்றுருமினார்த்து துங்கமுடியர்ந்து சீரும் சூரூரம் கிழித்து பின்னும் அங்க மதிர் கூறாக்கி அலை கடல் வரைப்பில் வீட்டி எங்கனும் மறைகள் ஆற்ப எக்கம் வான் போயிற்றம்மா புங்கவர் வழுத்துச் சிந்தும் பூமழையிடையின் ஏகி அங்கியின் வடிவம் நீங்கி அருளுரு கொண்டு வான்றோய் கங்கையில் படிந்து மீண்டு கடவுளர் இடுக்கண் தீர்த்த எங்கள் தம் பெருமான் செங்கை எய்தி வீற்றிருந்தது அவ்வேல் தாவடி நெடுவேல் மீள தற்பரன் வரத்தால் வீடா மேவலன் எழுந்து மீட்டும் மெய்பகிர் இரண்டு கூறும் சேவலும் மயிலும் ஆகிச் சினங்கொடு தேவர் சேனை காவலன் தன்னை நாடியம்தொழில் கருதி வந்தான் மணி கிளர் வரையதொன்றும் மரகத துணையடி சிறகர் பெற்று சூர்ப்பு எல்லார்த்து திணி நில விசும்பின் மாட்டே சென்றன சேவலோடு பிணிமுக உருவாய் வந்து பெருந்தகை முன்னம்புக்கான் ஆட்படுநெறியில் சேர்த்தும் ஆதியின் ஊழ்தந்துய்க்க தாட்படை மயூரமாகித் தன்னிகரில்லா சூரன் காட்படையுளத்தனாகி கடவுளரியல் போக ஞாட்பியல் செருக்கில் வந்தான் ஞானநாயகன் முன்னம் மருள் கெழு போல வந்திரு சூரன் எந்தை அருள்கெழு நாட்டம் சேர்த்த ஆங்கவநிகளை நீங்கி தெருள்கெழுமனத்தனாகி நின்றனன் சிறந்தார் நோக்கால் இருள்கெழு கரும்பொன் செம்பொன்னாகிய இயற்கையே போயவை புரிந்தாரேனும் குமரவேல் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதியடைவர் என் கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசமர் இந்நாட்ச மாயையின் மகனும் அன்றோ வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான் அக்கணம் எம்பிரான் தன் அருளினால் உணர்வு சான்ற குக்குட உருவை நோக்கிக் கடிதில் நீ கொடியே கொடியேயாகி மிக்குயர் நமது தேரின் மேவினை ஆர்த்தி என்ன தக்கதே பணியதென்னா எழுந்தது தமித்து விண்மேல் செந்நிறம் கிழிய சூட்டும் சேவலங் கொடியொன்றாகி முன் முன்னொருமனத்திற் செல்லும் முரண்தகுதேர் போய் இந்நில வரைப்பின் அண்டம் இடிபட உருமேருட்க வன்னியும் பெருவாத்து மற்றவன் உற்றதுகன்றே சீர்த்திகள் குமரமூர்த்தி செறிவிழிக் கொண்ட தொல்லை ஊர்தியின் இருக்கை நீங்கி உணர்வு கொண்டொழுகினின்ற சூர்த்திகள் மஞ்சை ஏறி சுமக்குதி எம்மை என்னா பார்த்தி செய்வானம் முற்றும் பரியன நடாத்தல் உற்றான் தடக்கடல் உடைய தடவரை இடியமற்றைப் படித்தலம் வெடிப்பச் செந்தி பதை பதை தொடுங்கச் சூறை துடித்திட அண்ட கூடம் வீசி இடித்தொகை புரளா ஆர்த்திட்டேகிற்றுத் தொகை மஞ்சை நின் உலகம் போற்றும் பணி கிரைப்பதை பப்பாங்கர் அடுத்திடு புயங்கம் முற்றும் மலமராவணி கேழ்வன் இடத்தமர்கின்ற பாம்பும் ஏங்குற விசும்பிற் செல்லும் உடற்குறையறவும் உட்கவுலாயது கலாபமஞை பாரொடு விரிஞ்சன் தன்னைப் படைத்திடப்பன்னாள் மாயன் காரண வந்து முக்கட்கடவுளை பறித்ததே போல் வீரருள் வீரனாகும் வேலுடைக்குமரன் தன்னை சூருருவாகி நின்ற தோகை மேல் கொண்டது அம்மா வெயில் விடும் அனந்த கோடி வெய்யவர் திரண்டொன்றாகி புயல் தவழ் கடவுள் வானில் போந்திடு தன்மையே போல் அயிலினை செவ்வேல் செவ்வேள் மரகதத்தழகு சான்ற மயிலிடை வைகி ஊர்ந்தான் மாமுகன் திசைகள் முற்றும் நேமிகள் ஏழும் ஒன்றாய் நிமிர்ந்தெழும் வடவை முற்றும் தாமொரு வடிவாயங்க சார்ந்திடு நிலமை என்ன மாமையில் உயர்த்துச் சென்ற வீரன் மீண்டு தீமைகொள் அவுணன் மூதூர் செரு நிலத்து எல்லை புக்கான் புக்குள குமரமூர்த்தி பொறிமையில் உருவமாயும் குக்குடமாயும் நின்ற அமரரை குறித்து நோக்கி மிக்க நுண்மியற்கையாகிமே புதிர் விரைவின் என்ன அக்கணம் அவரும் தொல்லை வடிவு கொண்டு அடியில் வீழ்ந்தார் வள்ளலை வணங்கிப் கால் வழுத்தியே தொழுது தத்தம் உள்ளமும் புறத்தில் என்பும் உருகிட உருகிடவிழியில் தூணீர் தள்ளுற உரைகள் முற்றும் தவறிடப் பொடிப்பையாக்கை கள்ளுணவுற்ற வண்டின் களிமகிழ் சிறந்து நின்றார் வீசுறுசுடர் வேலை என் பெய்ய சூர் முதலை சாடி தேசுறு மஞ்சை ஊர்ந்து வந்தது தெரிந்து போர் காசினி இடையே நின்ற கணங்களும் வீரர் யாரும் ஆசரும் இளவலும் சென்று அடி தொழுது ஆத்துச்சூண்டா